சங்கராச்சாரியம் கேஷவம் வாதராஜனூத்தோ வந்தேக ஈஷரோ குருராத் மூதவி வோமவது வப்தேயிணா நம சதாசரம்மியாச்சாரியப்பந்தே குருபரம் ஸ்ரீதட்சிணாக்கேந்திர சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்ககம் இத்தீந்திரம் மேஷி கிமி வித்தியை ஓஜ முதல் அகண்டே சச்சிதான ணீய कुत्र सर्वाधारस्य பூர்ணம் स्वच्छस्य சார்பம் அச்சமனம் குத ஆதிசங்கரர் வேதாந்த சாஸ்திரத்தை கிரமமாக அத்தியனம் செய்த ஒருவனுக்கு அந்த வேதாந்த சாஸ்திரத்தை எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஞானத்திலே பலம் பெறுவதற்காக அந்த ஞானம் உள்ளத்திலே நன்கு நிறைந்திருப்பதற்காக மற்ற விறத்திகளெல்லாம் குறைந்து இந்த அகம்பிரம்மாஸ்மி விற்பி பலமாக இருப்பதற்காக எத்தனையோ உபாயங்களையெல்லாம் அனுகிரகம் செய்திருக்கிறார் அந்த உபாயங்களில் ஒன்றுதான் இந்த நிர்குணமானச பூஜா என்கிற ஒரு கிரந்தம் இத முழுக்க முழுக்க நிதித்தியாசன பரம் என்று சொன்னால் அது மிகையாகாது எந்த ஒரு கருத்தை நாம் குருநாதரிடம் முறையாக தெரிந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த கருத்தை ஆழமான மனதிலே நன்கு பதிய வைப்பதற்காக சொல்லப்படும் உபாயம்தான் இவைகள் பகவத்கீதையில் பகவான் வந்து ஆறாவது அத்தியாயத்தில் எப்படி ஆத்ம தியானத்தை பற்றி சொல்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த கிரந்தமும் இது எதற்காக இந்த ஒரு கிரமத்தில் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் இந்த வேதாந்தம் படிச்சிருக்கிற சிஷியன் ஒரு காலத்தில் கிரமமாக பூஜையெல்லாம் பண்ணியிருப்பான் பண்ணியிருக்கணும் அப்போ ஒரு காலத்தில் அவன் கிரமமாக பூஜை பண்ணியிருந்திருப்பான் அவனை மனசில் வச்சிருந்து சொல்லக்கூடிய விஷயம் இது அவனுக்கு வந்து அந்த அந்த என்னது அட்டாச்மெண்ட் அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்னு சொல்கிறோம் தார்மீகமான வாழ்க்கையில் கிரமமாக தன்னை வைத்து கொண்டிருக்க வேண்டும் அதில் முக்கியமாக ஈஸ்வர ஆராதனம் பூஜை பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது ஸ்நானம் சந்தியா ஜப்போ ஹோமஹா தேவதார்ச்சனம் அப்படின்னு பிராமணனுக்கு நிறைய விதிகள்லாம் சொல்லப்படுகிறது ஸ்நானம் பண்ணுறது சந்தியாவந்தனம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது அக்னிஹோத்திராதி ஹோமங்கள் பண்ணுறது தேவதார்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் நித்திய கர்மங்களில் சொல்லப்பட்ட விஷயம் ஆக இந்த பஞ்சாயத்தனை பூஜை பண்ணுறது தேவதார்ச்சனையெல்லாம் பண்ணுறதுங்கிறது அவனுக்கு பழக்கத்தில் இருக்கிற ஒன்று ஆனால் வேதாந்தம் படித்த பிறகு எந்த ஒரு ரூபத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்து பூஜை பண்ணினானோ அந்த ரூபம் மாத்திரமல்ல எல்லாமே சர்வம் இதம் பிரம்ம அதனால்தான் கீதையில் கூட கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஜானி பண்ணுற கர்மாவை பகவான் பிரம்மார்ப்பணம்னு ஸ்துதி பண்ணுற கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஜானி ஆனால் ஆசிரமத்தில் இருக்கிறதுனால ஆசிரம தர்மத்தை விட முடியாது அதே சமயம் அவனுக்கு பிரம்ம ஜானம் இருக்குது ஆகையினால் அவன் பண்ணுற கர்மாவெல்லாமே பிரம்ம ரூபம் அந்த நாலாவது அத்தியாயத்தில் கர்மத்தில் அகர்மத்தை தரிசனம் பண்ணுறான்னு சொன்னார் கொஞ்ச நேரம் கழித்து மாற்றி என்ன சொல்கிறார் கர்மமே அவனுக்கு பிரம்மம்னு விட்டார் முதல்ல கர்மன் அகர்மய்பஷே அக்கர்மணித்த கர்மயான்னு சொன்ன பகவான் கொஞ்சம் மெதுவாக டெவலப் பண்ணி கடைசியில் சொன்னார் அர்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்ம ஹோதா பிரம்ம சர்வம் பிரம்ம பிரம்மாணம் பிரம்மஹவிர் பிரம்மா க்ரௌ பிரம்மணாஹுதம் பிரம்மையவத்தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா சர்வம் அவனுக்கு வந்து கர்த்தா பிரம்மம் கரணம் பிரம்மம் அதிகரணம் பிரம்மம் சம்பிரதானம் பிரம்மம் பலம் பிரம்மம் எல்லாம் பிரம்மன்னு சொல்லி ஞானியோட கர்மாவை ஸ்துதி பண்ணினதாக ஆச்சாரியால் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மாதிரி இவனும் பூஜையெல்லாம் பண்ணி பழகினவன் வேதாந்த சாஸ்திரம் படித்ததுக்கு பிறகு பூஜை எப்படி பண்ணுறது பூஜையை பாக்கியமாகவும் பண்ணியிருப்பான் முதல்ல சகுண பூஜையை பாக்கியமாக பண்ணியிருப்பான் விக்கிரக ஆராதனையை அதுக்கு பிறகு கொஞ்சம் பக்குவம் வந்ததுனால மானசிகமாகவும் சகுண பிரம்ம ஆராதனை அவன் அப்புறம் விஸ்வரூப உபாசனையும் கூட அவன் மானசிகமாக வேதத்தில் நிறைய அந்த தியானக்கிரமங்கள்லாம் இருக்குது பிளிவியரிஷம் தௌர்ஷோ வாத்தரவாஜுராந்திரமா நஷ்ராணி ஆஷோ வனஸ்ப ஆகாஷ ஆமா அப்படின்னு சொல்லி தைத்திரிய உபனிஷா இருக்கட்டும் விஷ்வச்சு விஷ்வோமுகோ விஸ்வோஹஸ்த்வத்துபம்பயர் தியாவா பிருத்திவி ஜனஜம் தேவ ஏகா இப்படிலாம் விஸ்வரூபத்தை பற்றி வேதங்களில் தியானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆக இதெல்லாம் பண்ணி பழகினவன் ஆனால் நாம ரூபங்களே இல்லாத ஒரு பிரம்மனை உபதேசம் பண்ணத்துக்கு பிறகு அதை எப்படி சுவாமி பூஜை பண்ணுறது எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ணுறது அதான் நேற்றுக்கு நான் ப நம்ம பார்த்தோம் அத்வைத ஞானத்தில் உறுதியான பிறகு துவைத விவகாரத்துக்கு பிராதான்யம் கிடையாது முக்கியத்துவம் கிடையாது அதனால தான் ஆச்சாரியால் அடிக்கடி அவருடைய கிரந்தங்களில் கர்மகாண்டியை பார்த்து பிரம்மன் அகர்த்தாவாக இருக்குது ஆகையினால நீ கர்மா பண்ணுற போது உனக்கு கர்த்திருவ புத்தி இல்லாமல் கர்மா பண்ண முடியாது கர்த்திருவ புத்தியை நீ வச்சின்றிருக்க வேண்டி இருக்கும் கர்த்திருவ புத்தியை பூர்ணமாக நீக்கணும்னா நீ கர்மாவை சன்னியாசம் பண்ணுங்கிறார் நம்ம அதை வந்து கொஞ்சம் கீதை அதெல்லாம் வச்சுண்டு வந்து கர்த்தத்த புத்தி வந்து வியாபாரிகமாக வச்சுக்கலான்னு சொல்கிறதுலாம் வேறு விஷயம் ஆச்சாரியாரோட கிரந்தங்களில் நன்றாக பார்த்தோமே ஆனால் ஒரு நீ வந்து அகர்த்தாங்கிற ஜானத்தை உருவகம் வச்சுண்டு கர்த்தாங்கிறதையும் வச்சுண்டு ரெண்டையும் நீ பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறார் கர்மகாண்டியை பார்த்து சொல்கிற வியாபகாரிக திருஷ்டியில் நம்ம சொல்கிறோம் அது வந்து கர்த்தத்வம் வந்து வியாபாரிகம் பாரமார்த்த அகர்திருக்கு அப்படி தான் ராஜரிஷிகள்லாம் இருந்தார்னு கிருஷ்ணர் சொல்லின்னு இருக்கார் ராஜரிஷிகள் அப்படி தான் இருந்தார்கள் ஏவம் பரம்பரா பிராப்தம் ஏம் இவம் ராஜரிஷையோ விதுகுன்னு சொல்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்புறம் வந்து தியக்தா கர்ம ஃபலாசங்கம் நித்திய திருப்தோ நிராசிரயா கர்மணி அபிப்பிரவருத்தோ அப்படி நைவ கிஞ்சித் கருதி சகா இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து கர்மாவை பண்ணின்றிருந்தாலும் அந்த கர்த்திருவ புத்தி இல்லாததுனால அந்த கர்மா அவர்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது ஒரு ஒரு விதம் அதைத்தான் வந்து கீதையில் பகவான் சொல்ற ஆனால் சங்கராச்சாரியர் வந்து அதெல்லாம் வந்து ஜனகருக்கு அப்படி இருக்கலாம் பிராமணரை பார்த்து பேசுகிறார் ஜனகருக்கு அப்படி இருந்துட்டு போட்டும் அவருக்கு வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரா இருக்கலாம் நம்ம என்னத்துக்கு அதை பேலன்ஸ் பண்ணணுங்கிற கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்கோ அவர் ஜ அவர்கள்லாம் வேணால் அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அவர் பண்ணணும் ஏன்னா வியாவகாரிக திருஷ்டியில் அகம் அகர்த்தாஸ்மி பாரமா இல்லை வியாவாரிக திருஷ்டியாக அகம் கர்த்தாஸ்மி பாரமார்த்திக திருஷ்டியாக அகம் அகர்த்தாஸ்மி அப்படிங்கிற ஞானத்தோட காரியத்தை பண்ணு அது போராட்டத்துக்கு அதில் இன்னொரு ஸ்லோகம் வேறு இருக்குது நிராசீர் யத சித்தாத்மா திய சர்வ பரிக்கிரகா சாரீரம் கேவலம் கர்ம குருவன்னாப்னோதி கல்வி இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் ரொம்ப விசாரம் பண்ணால் தான் புரியும் எங்கே இருக்கு இதெல்லாம் நாலாவது அத்தியாயத்தில் கீதையில் இருக்கு தியா கர்மஃபலாசங்கம் நித்திய திருப்தோ நிராசிரய கர்மண் அபிப்பிரவர்த்தோ நைவ கிஞ்சித் கரோதி சா அதுக்கு அடுத்த ஸ்லோகமே நிராசிரிய சித்தாத்மா தக்த சர்வ பரிக்கிரக சாரீரம் கேவலம் கர்ம குருவன் நபோதி நான் நினைக்கிறேன் இருபத்தொன்னு இருபத்தி நினைக்கிறேன் நாலாவது அத்தியாயம் நம்பர் கூட சொல்கிறேன் பார்த்த என் நம்பர் தப்பலாம் அப்போ இந்த கர்த்திருவம் அகர்த்திரு வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் யாருக்கு ஒரு குரூப்புக்கு பண்ணணும் விவகாரம் பண்றவாழை ஆனா சங்கராச்சாரியார் என்ன சொல்றார் உனக்கு இது திருடமாக இந்த விவகாரம் கர்த்திருவ புத்தின்னு சொல்றேன் பாத்தியா அது எனக்கு உனக்குங்கிற மாதிரி தான் நிறைய இடங்களில் காணப்படுகிறது அடியனுடைய புத்திக்கு சிற்றறிவுக்கு அது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக நம்ம இதை வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா கீதையில் பகவான் பெரும்பாலும் அதைத்தான் பேசுகிற அதாவது எஸ்எ நாகங்கிருத்தோ பாத்திர் புத்திர் எஸ்என லிபியத்தே ஹத்வா பிசைமான் லோகான் நஹந்தி நிபத்தியத்தே இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும்போது விவகாரம் பண்ணுற போது அது எஸ்என அகங்கிருத்தோ பாவான் யாருக்கு அகங்கர்த்தாங்கிற பாவம் இல்லையோ புத்தி எஸ்என லிபியத்தை விவகாரம் பண்ணுற கர்மாக்கள்லாம் புத்தியை ஒன்றும் பண்ணுறது இல்லையோ ஹத்வாபிச இமான் லோக்கான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஷரீரங்களையும் கொன்னாலும் அது யுத்த பூமி ஹத்வாபிச இமான் லோகான் நகந்தி ந நிபத்தி அவன் கொல்லலை அந்த கர்மாவனால் பாதிக்கப்பட இதெல்லாம் பதினெட்டாம் அத்தியாயத்தில் இருக்குது அதில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது எதுக்கு இதை சொல்கிறேன்னா சங்கராச்சாரியார் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா ஒரே நேரத்தில் வந்து நம்ம மனசில் வந்து ஒரு பக்கம் கர்த்திருவ புத்தியை வியாபாரிகமாக வச்சுக்கிறது இன்னொரு பக்கம் அகர்த்திருவ புத்தியை வச்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் அது வந்து சொல்ல ரொம்ப ட்ரமெண்டஸ் மெச்சூரிட்டி இருக்கிற பீப்புளுக்கு மேனேஜ் பண்ணலாம் அது மாத்திரமில்லை க்ஷத்ரியனுக்கு அது அவசியம் தேவை ஏன்னா சொசைட்டி அவனோட கர்மா சார்ந்திருக்கு பிராமணனுக்கு அப்படி இல்லை அப்படி அவர் வைத்து கொண்டு பேசுகிறாருங்க ஏன்னா இவனுக்கு வந்து கர்மாவை விட முடியும் ஆக என்னால் விடுறதுக்கு அதிகாரம் இருக்குது விட வேண்டிய இடத்துல விடலாம் அதான் படிக்கிறோம் கர்ம காரணம் உச்சியத்தை யோகாரூடஸ் தஸ்யவ சம காரணம் உச்சியே அந்த மாதிரி முதல்ல ஞாபகம் அல்ல அதனால் வந்து கர்ம காரணம் ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்மகாரணம் உச்சியே மோட்சத்தை அடையிறதுக்கு முதல்ல பக்குவம் அடையிறதுக்கு சாதனம் என்னென்னா என்னதுன்னா ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியோகாரூடஸ் தசைவ தசைவ யோகாரூடஸ் ஆச்சாரிய நீட்ட எழுதுறார் அப்படிதான் எழுதுற அப்புறம் அஞ்சாவது அத்தியாயத்தை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு சாபாஹோ துக்க மாப்தும் அயோக யோகயுகோ முனிர்ம நச்சிரைனா அதிக்சதி பிரம்ம அதிகச்சதிங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமோ பாரமார்த்திக சன்னியாசம் அதிகரிச்சது இப்படிலாம் எழுதுகிறார் ஆச்சாரியார் அதனால் எதுக்கு சொல்கிறேன் இதுக்கு அதுக்கு என்ன சுவாமி கனெக்ஷன் அப்படின்னு கேட்டால் இவனுக்கு சகுணபரமாக பூஜை பண்ணி அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு அந்த அந்த உணர்ச்சி பூர்வமாக ஒரு அபிமானம் இருக்குது அந்த விக்கிரஹாரம் என்னமோ விட்டுவிட்ட மாதிரி மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஒரு பயம் வேறு இந்த சந்யாசர்மங்களைலாம் விசாரம் பண்ணக்கூடியவர்கள்லாம் சில பேர் வந்து சில கேள்விலாம் கேட்குறார் இந்த சன்னியாசியோட தலையில் ஒரு சால கிராமத்தையோ இதையோ வச்சு தான் பூஜை பண்ணி சமாதி பண்ணுறது இதெல்லாம் பழக்கத்தில் இருக்குது அவர் கேள்வி கேட்குறார் அப்போ என்ன சந்தேகமா இவரோட சரீரம் வந்து பகவானோட சரீரங்கிறதுல என்ன சந்தேகம் வேண்டி கிடக்கு சால வைக்க வேண்டி கிடக்குன்னு ஒருத்தர் விசாரம் அதுக்கு அவர் நியாயமும் சொல்கிறார் புரியுறதா உங்களுக்கு ஏன்னா இந்த சன்னியாசிகளை வந்து வச்சு இந்த மட்டத்தில் பூஜை பண்ணுறோம் தலையில் ஒரு சிவலிங்கமோ சால கிராமத்தையோ வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இதில் என்ன அதை வைக்கிறது இவர் அதுதானே அதில் என்ன ஏதாவது சந்தேகம் இருக்கா மேலே தலையில் வைக்கிறாயே அப்படின்லாம் விசாரம் பண்ணுறாரு விசாரம் பண்ணி அது சித்தமாக நிர்ணயமும் பண்ணுறார் அவர் இது எதுக்குன்னா இந்த நிர்குணமான பூஜை அந்த அவனோட மனசை கொஞ்சம் அழகாக திருப்பி அந்த நிர்குண பிரம்ம ஜானத்திலேயே நிஷ்டை அடையணும் அந்த நிலச்சி நிற்கணும் அதற்காக வேண்டி இதை சொல்லுகிறார் ஆகா ஆச்சாரியால் சகுண பிரம்ம உபாசனை பண்ணி அதில் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு இருந்த காரணத்தினால அவன் வேதாந்தம் படித்தாலும் அந்த மாற்றிக்கணுமோ அந்த பாவனையை மாற்றிக்கணும் பாவனையில் இந்த அது வரைக்கும் அந்த கர்மா பண்ணியிருக்கான் அது வேற விதமாக சிந்தனை பண்ணணுங்கிறதுக்காக இந்த கிரமங்கள் உபதேசிக்கப்படுகின்றன அப்போ முதல் ஸ்லோகத்தில் கேட்டால் அத்வைத ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு எப்படி பூஜை பண்ணுறது பிரம்மனோ பூர்ணமாக இருக்குது அதுக்கு எப்படி ஆவாகனம் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல வந்து இத்தினோண்டு ஒரு ஒரு விக்கிரகத்தை வச்சு அதில் வந்து ஆவாகையாமின்னு எப்படி சொல்கிறது அதான் பூர்ணமான வஸ்துவாச்சே சர்வாதார சேஜ ஆசனம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற வஸ்துவுக்கு எப்படி ஆசனத்தை கற்பனை பண்ணுறது அது எப்போவுமே சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவுக்கு பாத்தியமோ அர்க்கியமோ எப்படி சமர்ப்பணம் பண்ணுறது பாத்தியம்னு சொன்னால் கால் அலம்புறது அர்க்யம்னு சொன்னால் கையில் ஜலம் விட்டு கையை அலம்பிக்கிறது அந்த காலத்துல எல்லாம் வந்தால் வாசலில் கால் கழுவுறது என்றைக்குமே நமக்கு காலை நாமளே க ஒரு சாஸ்திரம் சொல்கிறேன் அது இன்னொருத்தரை தான் அலம்பி விடணும் அதுக்கப்புறம் வந்து கையில் ஜலம் விடுறது அந்த ஜலத்தை வந்து கையை அலம்பிக்கிறது அப்புறம் ஆச்சமனம் பண்ணுறதுக்கு ஜலம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது எப்போ உள்ளமும் உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு தந்திரோக்தமாகவோ மந்திரோக்தமாகவோ எப்படி சுத்தி பண்ணுறது தந்திரோக்தம்னால் என்ன எப்படி தந்திரமாக மேலே ஜலம் விட்டுக்கிறோமே அதெல்லாம் தான் தந்திரம் அப்புறம் மந்த்ரம் சொல்லிகின்றே பண்ணுறது நம்ம உடம்பில் ஜலத்தை விட்டு சோப்பெல்லாம் போட்டு அலமிக்கிறோம் இது தாந்திரிகமாக பண்ணுறோம் அப்புறம் அதை மந்திரம் வேற சொல்கிறோம் ஆக இந்த மந்திரம் தந்திரம் பூர்வமாக சுத்தம் பண்ணுறதுங்கிறதுலாம் இருக்குது அந்த தந்திரசுத்தி மந்திரசுத்தி சொல்லுவாள் சமஸ்கிருதத்துலாம் இந்த தந்திரசுத்தி மந்திரசுத்தி எல்லாம் ஆத்மாவுக்கு எங்கேப்பா பண்ணுறது பிரம்மத்துக்கு எங்கே பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்குறான் மேலும் எல்லா விதமான ஏற்கனவே அந்த உபச்சாரம் தெரிஞ்சுருக்கிறதுனால இப்பேற்பட்ட வஸ்துவுக்கு இந்த உபச்சாரம் எப்படி பண்ணுறது ஆவாகனம் பூர்ணமாக இருக்கிற பிரம்மணனுக்கு ஆவாகனம் எப்படி பண்ணுறது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற வஸ்துவுக்கு ஆசனத்தை எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளாக இருந்தால் குறிப்பிட்ட வஸ்துவாக இருந்தால் பரவாயில்லை எல்லாமா இருக்கிறவரை போய் எப்படி பண்ணுறது இப்போ இதிலேருந்து தெரிகிறது இதெல்லாம் பாவனை தான் நேற்றுக்கே நான் சொல்லிட்டேன் நம்ம கிராட்டிடியூடுக்காக பெரியவாள்லாம் பூஜை பண்ணுற நன்றிக்காக அப்புறம் மற்ற ஜனங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக பூஜை பண்ணுகிறார்கள் அது மாத்திரமல்ல நாம் ஆரம்பத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பக்குவத்தை அடையிறதுக்கு விக்கிரக ஆராதனை தேவைப்படுகிறது அதனால தான் விக்கிரத்துக்கே பேர் என்ன சொல்லுகிறார்கள்னா தேவா விசேஷேண அஸ்மின் கிரகியத்தை இது விக்கிரக விசேஷேன கிரஹியத்தை விசேஷமாக கிரகிக்கப்படுகிறது அதனால தான் அதுக்கு பேர் விக்கிரகம்னு பேர் விக்கிரகங்கிற பதத்துக்கே அர்த்தம் என்னென்னு கேட்டால் விசேஷமாக ஈஸ்வரன் இதில் கிரகிக்கப்படுறார் இன்வோக் பண்ணுறார்னு சொல்கிறோம் இல்லை இங்கிலீஷில் சொன்னால் தான் புரிகிறது சில பேருக்கு அது இன்வோக் பண்ணுறார் அவரை எழுந்தருளும்படி செய்கிறோம் தூய தமிழில் சொல்லணும்னா இறைவா தமிழ் வழிபாடு இறைவா தாங்கள் இந்த இத்திருவுருவத்தில் எழுந்த அருள்வீராக அப்படி இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் அப்படிங்கிறார் மணிவாச்சகர் இந்த பகவானோட ரூபத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் நிறைய சொல்லலாம் அடுத்த ஸ்லோகமெல்லாம் முடிக்கணும் அதனால் இருக்கிறது இன்னும் மூணு நாள் தான் இன்றைக்கி குறைஞ்ச ஒரு பன்னெண்டு பதிமூணு ஸ்லோகம் போனால் தான் நம்ம வந்து பழைக்கணும் நேத்துக்கு யாரோ கேட்டாங்கிட்ட முடிச்சுடுவேடா அப்படின்னு முடிச்சுடுவேஸ்நம் வாசோவிசோதர்தோபீதகம் நிர்லே குதோ குஷ்பம் நிர்வாசா கோலங்காரோ நிராத்தே ரெண்டு ரெண்டு ஸ்லோமாக போய்டும் அப்போ ஆவாகனம் நீங்கள் தெரிஞ்ச முதல்ல இது தெரியாது நிறைய பேருக்கு சகுன பூஜையே தகராறுல இருக்கிற போது நிர்குண பூஜை எங்கே சொல்கிறது அதனால் நிறைய பேர் வந்து சுவாமி எப்படி பூஜை பண்ணுறது சொல்லிக் கொடுங்கிற போது பூரணாவாகனம் கொத்துரான்னு சொல்ல முடியுமா என்ன முதல்ல ஆவாகனம் பண்ணணும் முதல்ல சுவாமியை பூஜை பண்ணுறதா இருந்தால் ஆவாகனம் பண்ணுறது அப்புறம் ஆசனம் கொடுக்கறது காலம்புறது கையில் ஜலம் விடுறது அப்புறம் வந்து ஆச்சமனம் குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கறது ஆச்சமனம்னால் அது மந்திரம் சொல்லி சாப்பிட்றதுக்கு ஆச்சமணம் அப்புறம் வந்து இப்போ வருஷம் கேட்குற பாருங்கள் நிர்மலஸ் குத்த ஸ்நானம் கிடையாது அதாவது சுவாபாவிக மலமும் கிடையாது ஆகந்தூக்க மலமும் கிடையாது அப்படி சொல்லணும் சுவாபாவிக மலமும் கிடையாது ஆகந்துக்க மலமும் கிடையாது சுவாபாவிக மலம்னா என்ன தலைக்கே அழுக்கு இருக்கிறது இன்னும் சில பேர் ஏத்தரை அழுக்கு நம்மளே வந்து அழு ஆயிண்டிருக்குது உடம்பு வந்து நேரம் ஆக அழுக்க ஆறுது போராட்டத்துக்கு இன்னொருத்தர் வந்து மேலே வந்து ஏப்ரல் ஃபுல் மாதிரி இந்த வீ இங்கே அந்த காலத்துல எல்லாம் அடிக்க முடியாது எல்லாம் லெட் பெயின் வந்துருச்சு அப்போ வந்து இது பண்ணுற மாதிரி யாராவது நம்ம பேரில் அழுக்க ஆக்கிறது அழுக்காக்குறது அது ரெண்டு விதமாகவும் இருக்குது இந்த சரீரத்தில் இருக்கிற தானாக வர்ற அழுக்கு போராட்டத்துக்கு வெளியிலிருந்து அழுக்க இன்னொருத்தர் ஏற்றுறது எதையாவது போடுறது எங்கோ படித்தேன் சும்மா ஜோக்கு தான் இது இதுக்கு பெரிய சம்பந்தம் உள்ள ஒருத்தன் வந்து பெரிய உபன்யாசகனான் அந்த இங்கிலீஷ் கதை இது அவன் வந்து லெக்சர்லாம் கொடுக்குறவனா ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறவனா அவன் வந்து ஒரு ஒரு ஊரில் வந்து அவனுக்கே அவனோட பிரசித்தத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை அதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணான்னா ஒரு ஊரில் அவனோட லெக்சர் சாயங்காலம் நடக்க போகிறது அந்த லெச்சர ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு கடை கிட்டே போனானா அந்த கடையில் அவன்கிட்ட கேட்டானா இன்னைக்கு சாயங்காலம் இங்கே யாரோ பேச போகிறாங்களா தெரியல யார் பேசுகிறாங்க தெரில நம்ம கடையில் இப்போ முட்டையெல்லாம் விற்று போயிடுது அப்படின்னா அந்த ஊர் எதுக்குன்னா அழுக்காக்கிறதுக்காக சும்மா ஜோக்காக ஏன்னா இதுக்கு சிலதெல்லாம் புரியணும் முட்டை விற்று போயிடுதுன்னு சொன்னால் அது புரியணுமே அந்த ஊரில் பிடிக்கலைன்னா முட்டையை வீசுவான் மேலே அதுதான் வேண்டாம் அப்போ வந்து நமக்காக இருக்கிற அழுக்கு மற்றவா ஏற்றுகிற அழுக்கு போராட்டத்துக்கு மனசுக்குள்ளையும் அப்படித்தான் நமக்கே ஏற்கனவே என்ன இல்லாமல் உள்ளுக்குள்ளே போராட்டத்துக்கு இல்லாததையும் பொல்லாததையும் நிறைய பேர் நம்ம பேரில் சுமத்துகிறார்கள் தோஷ ஆரோப்பணம் பண்ணுகிறார்கள் நமக்கே ஸ்வயம் தோஷம் இருக்குது ஸ்வயம் துஷ்டகா மற்றவர்கள் மற்றவர்கள் வேலை நம்ம பேரில் தோஷத்தை ஆரோப்பணம் பண்ணுகிறார்கள் இது மாந்திரிக் மந்திரிக ஸ்நானம்னா புரிஞ்சுங்க மந்திரபூர்வமாகவோ தாந்த்ரிக்கமாகவோ ஸ்நானம் எப்படி பண்ணுறது நிர்மலஸ் குத ஸ்நானம் பகவானுக்கு ஸ்நானம் பண்ணணும்னா அவருக்கு அழிக்கே கிடையாது குத ஸ்நானம் ஆக்சுவலாக சகுணமே அந்த அர்த்தத்தில் தான் நான் கொஞ்சம் பிரித்து பேசுகிறோம் அவ்வளோதான் வாசோ விஷோதரஸ்ய செ இந்த இடத்துல உதரம்னா உலகமே உதரம்னா வயிறுன்னு அர்த்தம் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் உலக வடிவமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு வஸ்திரம் எப்படி கட்டுறது உலகமே பகவான் அதுக்கு எப்படி வஸ்திரம் கட்டுறது அகோத்திரசிய துவர்ணஸ்ய நான் இதுக்கு விஸ்தாரமாக விளக்கம் சொல்ல போகிறதில்லை இனி பதில் சொல்கிற பகுதியில் மாத்திரம் விளக்கம் சொல்லலான்னு நினைக்கிறேன் பகவானுக்கு அழுக்கு கிடையாது அந்த பிரம்மனுக்கு அதாவது பிரம்மத்தை ரெண்டாக பிரிச்சுன்னு இருக்கோம் நாம் சகுணம் நிர்குணம் சகுணத்தில் என்ன சொல்கிறோம் சத்குணங்களெல்லாம் பகவானோட குணங்குணம் துர்குணங்களை சொல்கிறது இல்லை நிர்குணத்துக்கு விசிஷ்டாத்வைதிகள் சொல்கிற லட்சணம் என்னென்னா நிகதா குணாக நிகதா துஷ்டகுணாக எஸ்மின் துஷ துஷ்டகுணம் யார்கிட்ட இல்லையோ அவர் நிர்குணன்னு விட்டார் ஆகையினால் நிர்குணம்ங்கிறது வந்து பகவானுக்கு குணம் இருக்கிறதாக தான் சத்தியம் ஞானம் அனந்தத்தையே குணம் தானே செலுத்துகிறார்கள் அவர்கள் நம்ம ஸ்வரூபம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆக குணம் பகவானுக்கு குணம் இருக்குதுன்னு நம்மளே ஒரு ஒரு கோணத்தில் ஒத்துக்கிறோம் நல்ல குணங்கள்லாம் இருக்குது அனந்த கல்யாண குணங்களை உடையவர் நல்ல குணமும் கிடையாது அப்படிங்கிறது தான் நிர்குணம் நற்குணங்கிறது நல்ல குணமும் கிடையாது அப்படிப்பட்ட பகவானுக்கு எப்படி ஸ்நானம் பண்ணுறது வஸ்திரம் கட்டுறது அவருக்கு கோத்திரமே கிடையாது அவர் பிறக்கவே இல்லை அவருக்கு கோத்திரம் கிடையாது ஜாதி கிடையாது ஜாதி உள்ளவனுக்கு தானே பூனல்லாம் போடுறது குதகா தஸ் உபவீத்தக்கம் அவருக்கு எப்படி பூனல் போடுறது உண்மையிலேயே இந்த ஜாதி பார்த்தோம்னா பிரம்ம பிராமணன் பிரம்மக்ஷத்ரியன் பிரம்ம வைஷ்யன் பிரம்மசூத்ரன் பிரம்ம பஞ்சமன் எல்லாம் அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா எல்லோருமே வாஸ்தவமா யாரு சந்தேகமாக இருக்கா எல்லாருமே வாஸ்தவமா அது நிறைய பேருக்கு தெரியல பிராமணன்கிறது வந்து உபாதி தான் க்ஷத்ரியது உபாதி தான் ஆனால் எல்லாருமே வாஸ்தவமா என்ன அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தின் படி எல்லோரும் பிராமணர்கள் தான் பிராமணர்கள்னா என்ன அர்த்தம் எல்லாருமே பிரம்மஸ்வரூபம்னு அவன் ஒத்துண்டாலும் சரி ஒத்து காட்டாலும் சரி அது ஃபேக்ட் சத்தியம் அது நிறைய பேருக்கு தெரியாது வாஸ்தவமாக எல்லோருமே பிராமணர்கள் தான் எதனால என்ன பிரம்மஸ்வரூபமாக இருப்பதால் பிரம்மஸ்வரூபமாக இருப்பதால் நாயும் பிரம்மம் சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷினா சமம் சர்வேஷு பூத்தேஷு திருஷ்டம் பரமேஸ்வரம் அதனால் இது நல்லாவே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால் உபநயனம் பூணல் போடுறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இருக்குது அதனால் பகவான் என்ன பண்ணுறாருன்னா பகவானுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் யஜ்னோபவீதம் சமர்ப்பயாமி யஜ்னசூத்திரம் சமர்ப்பயாமி உபவீதம் சமர்ப்பயாமி பூணூல் போடுறோம் குத்தஹா தஸ்ய உபவீதகம் நிர்லேப்பஸ்ய குத்தோ கந்தா எதுவுமே ஒட்டாது அவருக்கு அவருக்கு என்ன சந்தனத்தை எப்படி ஒட்டுறது குத்தோகந்தா நிர்வாசனை வாசனையே இல்லாதவருக்கு கெட்ட வாசனையை போக்கிறது நல்ல வாசனையை உண்டு பண்ணுறதுன்னு சொல்கிறோம் தூபம் கொடுக்கறதுனா என்ன கெட்ட வாசனையை நீக்கிறது நல்ல வாசனை உண்டு பண்ணுறது எல்லாமே பாக்கியமாந்திரமாக வச்சுங்க உள்ளே இருக்கிற நல்ல வாசனை கெட்ட வாசனை வெளியில் இருக்கிற நல்ல வாசனை கெட்ட வாசனை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுங்க எந்த வாசனையுமே இல்லை இந்த இடத்துல வா புஷ்பம் போட்டால் பகவானுக்கு வாசனை வரும் நல்ல மல்லிகை புஷ்பங்கள்லாம் போட்டால் ஜாதி சம்பக புன்னாகா மல்லிகா பகுலாதிபிஹி புஷ்பைகி பூஜையாமி அப்படின்னு பூஜை பண்ணுறோம் நாம் ஆக பூஜை பண்ணுறது எப்படி வாசனையே இல்லாத பகவானுக்கு எப்படி வாசனையை உண்டு பண்ணுறது நிர்வசேஷ காபூஷா ஏன் வச்சுக்கோ இதெல்லாம் வேதாந்தம் ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் இல்லாட்டி அது என்னமோ மாதிரி இருக்கும் நிர்விசேஷம் விசேஷமே கிடையாது அவருக்கு ஒன்றும் அலங்காரம் பண்ண முடியாது பூஷணங்கள் ஆபரணம் போடுறது இங்கே கோலங்காரோ நிராகிருத்தே விழுந்து விழுந்து அலங்காரம் பண்ணுறோம் இன்னைக்கு சாக்கம்பரி அலங்காரம் இன்னைக்கு ஆப்பிள் அலங்காரம் நாளைக்கு மாதுளம்பூ அலங்காரம் இன்னெல்லாமோ அலங்காரத்தை பார்க்க பண்ணி பார்க்குறோம் இங்கே நின்று பார்க்குறோம் இங்கே நின்று பார்க்குறோம் பாத்தியா அம்பாளை பாத்தியா முருகனை பாத்தியா சுப்பிரமணியரே வெங்கடாஜபதியாக்கிறான் சுப்பிரமணியனே மாற்றி பண்ணுறேன் வெங்கடாஜலபதியே எப்படி மாற்றி பண்ணுறேன் வெங்கடாஜலபதியை சொல்ல வேண்டாம் வேறு ஏதாவது சுவாமியாக சொல்லலாம் ஊர்லேயே வந்து ஒரு இப்போது சமீபத்தில் ஏதோ ஒரு கோயிலில் பார்த்தேன் அலங்காரம் எப்படின்னா போயிட்டுருக்கு பாருங்கள் ஒரு அம்பாளுக்கு காலேஜ் கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டான் எப்படி இருக்கு பார்த்தல அம்பாள் நல்லது அப்படியும் அவள் தான் இருக்கா ஒத்துக்க வேண்டிதான் இந்த விற்பி எப்படின்னா போகிறது எப்படி இல்லாமல் விற்பி போகிறது கையில் ஒரு வேனிட்டி பேக் கொடுத்து கையில் ஒரு விசிறியை கொடுத்தோம் யதா பூஜகா ததா தேவஹா பூஜகன் எப்படியும் ஜனங்களும் பார்த்து நன்னா இருக்கு அப்புறம் அம்மா கெளரிமி மாயச லீலா நி தக்ஷ தேதி திபதி சா சதுஷ்பதி தீபாராதனையும் பண்ணுறா போட்டு கோலங்காரோ நிராகிருத்தே நிரா நிராகாரமான வஸ்துவுக்கு ஆக்காரமே இல்லை ரூபமே இல்லை எங்கே போய் அலங்காரம் பண்ணுறது வேஷ பாஷா பூஷையெல்லாம் என்ன பண்ணுறது பூஷணங்கள்லாம் எப்படி போடுறது அலங்காரம் பண்ண முடியாது இதெல்லாம் திருத்துறதுன்னு பேர் முதல்ல மாலைகிழலாம் போட்டுக்கிறோம் அப்புறம் கண்ணாடி முன்னாடி இதை திருத்திக்கிறோம் இங்கே திருத்தறோம் அதுக்குப் பேர் அலங்காரம்னு பேர் திருத்திக்கிறது கொஞ்சம் சரி பண்ணி எல்லாம் திருத்திக்கிறது ஆக்காரமே இல்லாத வஸ்துவுக்கு வியக்த அவக்தமான வஸ்துவுக்கு நிராக்காரவக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறது கிடையாது அப்புறம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் நிரஞ்சனர்வா சர்வசாட்சிணைக்கூபேதி ஞாபகம் வச்சுக்கோ சிஷியம் கேட்டுருக்கான் குரு வந்து பிரம்மனை பற்றின லக்ஷணமெல்லாம் சொல்லிவிட்டார் இவன் வந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பூஜை பண்ணியிருக்கான் குரு சொல்கிறார் பிரம்மனுக்கு வந்து ஆகாரம் கிடையாது அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நிர்விசேஷமானவர் எல்லாம் சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா அச்சிந்தியமாக இருக்குது சிந்திக்கவே முடியல பிரம்மனை பற்றி அவர் சொல்லக்கூடிய லட்சணங்கள் எதுவுமே அச்சிந்தியமாக இருக்குது அவ்வோயம் அமித்தியோயம் அவிக்காரியோயமுச்சே பரஸ்து சனாத்தன எஸ் சர்வேஷு நசிய இந்த ஸ்லோகமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் தான் நினச்சி பாருங்கோ நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் நினச்சி பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நினச்சி பார்த்தா தெரியும் கடவுள் எண்ணுதற்கு எட்டா எழிலார் மனசனால் எண்ண முடியாது அப்படி இருக்கிற வஸ்துவை பற்றி சாஸ்திரம் சொன்னாலும் பாவனைக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கு மனசை பக்குவப்படுத்துகிறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கு மனசை ஒ ஒடுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கு ஆனால் மனசுலேருந்து விடுபடுறத்துக்காக பிரம்மனை பற்றின நிர்குண பிரம்மனை பற்றின லட்சணங்கள் எல்லாம் குரு சொல்லி கொடுக்குறார் அது அவர் சொல்லி கொடுக்குற முறையில் அவனுக்கு புரியத்தான் செய்கிறது அதுக்கப்புறம் இந்த எப்படி பூஜை பண்ணுறதுன்னு கேட்குற விஷயத்தில் இது சொல்லுகிறது அவருக்கு எந்த விதமான அழுக்குமே இல்லையே அழுக்கே இல்லாதவர்க்கு எந்த விதமான மாசுகளும் இல்லாதவர்க்கு எப்படி தூபம் காட்டுறது முதல்ல புஷ்பம் சொன்னார் வாசனைக்கு தூபம் சொல்கிறார் நிரஞ்சனஸ் கிம் தூபை சர்வசாட்சினாக எல்லாத்தையும் நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறவருக்கு எப்படி தீபம் காட்டுறது சாத்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வன்னினா யோஜித்தம் அயா கிரகாணமங்கலம் தீபம் துறைலோக்கிய திமிராபகம் மூணு லோகத்துலேயும் மூணு லோகத்தை பற்றியும் மூணு லோகத்துக்கும் இருக்கக்கூடிய இருட்டை போக்கக்கூடிய தீபத்தை காட்டுறேன் இப்படிதான் தீபத்தை இது பண்ணுறோம் குத்தோயமக்னிகின்னு சொல்கிறோம் எல்லாம் தீப இர்வா சர்வசாட்சிகா எப்படி தீபம் காட்டுறது நிஜானந்தைக்க திருப்தசிய உண்மையான ஆனந்தத்தினால எப்பவும் பரிபூர்ணமாக திருப்தியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு ஈக கிம் நைவேத்தியம் பவே இங்கே எந்த நைவேத்தியத்தை பண்ணுறது சௌவர்ணே நவரத்ன கண்டரச்சிதே பாத்திரே ஹிருதம் பாயசம் கேட்கவே நன்னா பக்யம் பஞ்சவிதம் பயோதியுதம் ரம்மாஃபலம் பானகம் பாருங்கள் நைவேத்தியம் மாத்திரம் ஞாபகம் இருக்கு அதனால் வந்து இதெல்லாம் ஐட்டங்கள்லாம் வச்சு எல்லாம் பண் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் இங்கே என்ன பண்ணுறது பகவானோ நித்திய திருப்தனாக இருக்கார் பரிபூர்ண நிஜானந்த ஏக திருப்தசிய கிம் நைவே நைவேத்தியம் கிம் பவேதிக அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் भूलं प्रकल्पते स्वयं ய்தாம்பூலம் பிரயச்சி யோசி யீயத்தை மீறவிதி விஸ்வ ஆனந்தித்து சமஸ்தனந்தத்துக்கும்ூல காரணமாக இருக்கக்கூடிய ஆனந்தஸ்வரூபம் விஸ்வ ஆனந்தம் கிர விஸ்வ ஆனந்த இது விஸ்வானந்தயிதா விஸ்வானந்தயிதாரௌ அந்த சப்தத்தில் விஸ்வானந்தயித்து சம்ஸ்கிருத காலேஜ் அதெல்லாம் விஸ்வானந்த இத்ரு சப்தம் அது அதெல்லாம் விஸ்வானந்த இதா விஸ்வத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்குறார் எத் சௌக்கியாம்புதிமே சக்கராதையோ நிறுவா ஆகையினால அந்த ஆனந்த பிரம்மனிடத்துல இருந்து தான் இந்திராதி தேவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் ஆக வாஸ்தவமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கு என்ன தாம்பூலத்தை கொடுக்குறது தாம்பூலம் கொடுத்தா சாதாரணம் வெத்தலை பாக்கு போட்டுருந்தா அது அளவாக போட்டுக்கணும் அதுக்கெலாம் ஒரு தர்மம் இருக்குது தாம்பூல சர்வண விதிஹி அப்படின்னா ஒரு புக்கே இருக்குது புக்கில் ஒரு புக்கில் ஒரு போர்ஷனில் ரெண்டு மூணு பேஜ் இருக்குது தாம்பூல சர்வண விதிஹி சாப்பிட்டுட்டு எப்படி தாம்பூலம் போட்டுக்கணும் இது வந்து எப்போ பார்த்தாலும் இதே வேலை கும்பகோணத்தில் தான் இது சீவல் இது அப்புறம் கடைசியில் தொண்டையெல்லாம் தகராறு தாம்பூலம்ங்கிறது ஒரு தர்மமாக சொல்லியிருக்கு அது வந்து அளவாக போடணும் எத்தனை பாக்கு போடணும் எப்படி உக்காந்துன்னு போடணும் எத்தனை வெத்தல இது பண்ணிக்கணும் அது எப்படி இது பண்ணணும் அதுக்கெல்லாம் கிரமங்கள்லாம் சொல்கிறாங்க அது போட்டுட்டால் வாயில் இருக்கிற வாசனை போகும் ஜீரணசக்தி உண்டாகும் முகத்துக்கும் ஒரு பொலிவு ஏற்படும் இது வந் முகத்தில் பொலிவெல்லாம் போயிடுறது இப்போ வெத்தலை வாக்கு போடுறது பார்த்தா வாயெல்லாம் கரையாக இருக்குது னால் இந்த தாம்பூலத்தை வந்து பகவானுக்கு உலகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்குறவருக்கு என்ன தாம்பூலத்தை எப்படி கொடுக்கறது அது மாத்திரம் இல்லை நம்ம தீபாராதனை பண்ணுறோம் ஸ்வயம்பிரகாச சித்ரூபகா ஒன்று ஒன்று என்னென்னு கேட்டுவிடாதீங்கோ கேர் ஆஃப் வேதாந்த கிளாஸ் ஸ்வயம் பிரகாஷ சித்ரூபகா ஸ்வயம் பிரகாஷமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஸ்வயிரகாசிதூபாவர்க்காதிபாசக எந்த ஒரு சைதன்யம் சூரியனையும் சந்திரனையும் நாசயத்தே சூரிய நஷாங்கோ நாவக எத் நிவர்த்தன் தாம பரமம் மம அப்படி சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து அந்த தமேவாந்தம் அனுபாதிசர்வம் அதை தான் சொல்கிறார் பாசகா எந்த ஒரு பகவான் சூரியன் முதலானவைகள் எல்லாம் பிரகாசப்படுத்துகிறாரோ அந்த ஸ்வயம் பிரகாசமான சித்ரூபனுக்கு குதா நீராஜன விதி ஸ்ருபி தீயுதிபி கீயத்தை தஸ்ய நீராஜன விதி குத வேதங்களெல்லாம் அந்த பகவானை என்ன சொல்கிறதுன்னா அவர்தான்ப்பா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறார்னு வேதங்கள்லாம் சொல்கிறது ஸ்ருதிபி கீயத்தை அசௌ இவர் இவர்தான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறார்னு வேதங்கள்லாம் சொல்கிறது அப்படி எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிற அந்த பகவானுக்கு எப்படி தீபாராதனை பண்ணுறது சந்திராதித்யௌச்ச தாராணி வித்யுதக்னிஸ்வமே வச்ச துவே வசர்வ ஜோதிம் ஷி பஜ நீராஜனம் பிரபோ அப்படிதான் தீபாராதனையே காட்டுறோம் சந்திராதித்யௌச்ச தாராணி சந்திரன்னா என்ன சந்திரன் ஆதித்யன்னா என்ன சூரியன் தாராணின்னா நட்சத்திரங்கள் வித்யுத்து எல்லாம் நல்லதுதான் வித்யு அது சாதாரணமாக இங்கே அலைஞ்சிருந்ததுக்குமா இருக்கும் அது நம்ம இன்னைக்கு வந்து அதோடய இடத்தை ஆக்குபே பண்ணுவோம் வித்யுத்து வித்யுத்துனா மின்னல் அக்னி ஒரே ஸ்லோகத்தில் பாருங்கள் சந்திராதித்ய சாராணி வித்யுத் அக்னி ஸ்வமேவ நீதான் ஸ்வமேவ சர்வ ஜோதிம் ஷி பஜ ஹே பிரபோ நீராஜனம் பஜ இந்த நீராஜனத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லணும் நீராஜனம் மகாதேவ நிர்மலஸ்வப்பிரகாசக அகம் பக்தியா பிரதாஸ்யாமி ஸ்வீ குருஷ்வதயா நிதே அப்படி சொல்லி பகவானுக்கு தீபாராதனை பண்ணுறோம் அந்த நீராஜன விதியெல்லாம் எப்படி சுவாமி பண்ணுறது அப்படின்னா இதுலேருந்து ஒன்று தெரியுறது ஒரு லெவலில் பூஜையை விடணும்னு தெரியறது ஆனால் விடுறதை ஒழுங்காக விடணும்னு தெரியுது இதை விட்டுவிட்டு வேறு பேசப்படாது வேறு எதாவது விவகாரத்தில் பூந்து தான் பெரியவர்கள் என்ன பண்ணார்கள் அதர்மத்தை தர்மத்தினால் ஜெயிக்கணும் தர்மத்தையும் பிரம்ம ஜானத்தினால ஜெயிச்சுடணும்னு சொல்றேன் தியஜர்மதர்மஞ்ச உபே சத்யான்றிதே தியஜ உபே சத்யான்றதே தியக்துவா ஏன தியஜசி தத்தியஜகாபாரதம் முதல்ல அதர்மத்தைவிடு அதர்மத்தை எதனால் விடணும் தர்மத்தினால்தான் அதர்மத்தை ஜெயிக்கணும் அப்புறம் என்ன தியஜர்மம் அதர்மஞ்ச அதனால தான் ஆச்சாரியர்கள் வந்து சர்வ தர்மான் பரித்தியஜங்கிற எழுதினார் அதர்மான் அப்பி பரித்யஜா நம்ம ஆள் சரியாக இருக்கான் ரெடியாக எப்பவுமே அதர்மான்ஷ்டாதா அதர்மான் அப்பி பரித்ய அதோ தர்ம ஜிஜாசா போட்டா தர்ம ஜிஜாசா ரெண்டும் பண்ணணும் எது அதர்மம்னு தெரிஞ்சுக்கணும் எது தர்மம்னு தெரிஞ்சுக்கலாம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு இப்போவே அதுவே குழப்பத்தில் இருக்கு அதனால இந்த தர்மம் தியஜர்மதர்மச்சா உபே சத்தியான்றதே தியஜ பொய்யை வந்து உண்மையால் ஜெயிச்சுடு அப்புறம் உண்மையும் விட்டுடுன்னு விட்டேன் மௌனமாயிடுன்னு அர்த்தம் உபே சத்தியான்றதே தியவா பொய்யையும் மெய்யையும் விட்டுவிட்டு ஏனத் தியஜசி தத்தியஜ எந்த அகங்காரத்தினால விட்டுட்டேன்னு நினைச்சையோ அந்த அகங்காரத்தையும் விட்டுடும் நான் அதர்மத்தை விட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் வந்து நான் தர்மத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் விட்டுட்டேங்கிற எண்ணத்தையும் விட்டுடுன்னா எவனுக்கு புரியுறதோ புரியுறது ரொம்ப நாள் ஆகுது அதாவது அதர்மத்தை விட்டுவிட்டேன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணேன் உண்மையை புரிஞ்சுனத்துக்கு பிறகு தர்மத்தையும் விட்டுட்டேன் ஜாகிரதையாக புரிஞ்சுங்க இவர் தான் சொன்னார சொல்லிவிடாங்க தர்மத்தையும் விட்டுட்டேன் அப்புறம் வந்து பொய்யை விட்டுவிட்டேன்னா அப்புறம் உண்மையும் விட்டுவிட்டேன்னா அப்புறம் விட்டுட்டேன்னு சொல்றேன் பாரு அந்த சொல்றதை விடுன்னு சொல்லலை அந்த எண்ணத்தையும் விட்டுட்டேன் எண்ணத்தையும் விட்டுட்டான் இங்கே சொல்ல போற அப்படி நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படி வந்து அதனால என்னன்னா அந்யா வாச்சோ விமுஞ்சதா வாச்சோ விமுஞ்சத அமிர்தசேஷா சேது இதுதான் வந்து உனக்கு மோக்ஷத்துக்கு வழி வாச்சோஹி விக் வாச்சோஹி விக்லாபனம் ஹி தத் வெறும் வர பேசுகிறதெல்லாம் வந்து என்னென்னா தொண்டை வரல்றதான் மிச்சம்னுட்டான் பேசுகிறது உபனிஷத்து அப்படின்னா சொல்கிறது அதை சொன்னால் என்னென்ன அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல்னா ஹை லெவலுக்கு நீ ஒரு நாள் போகணும் தாப்போ அது விரும்புகிறது நீ இப்படியே ஹை லெவல்னு சொல்லிகிட்டே இருக்காது எல்லாருமே லோ லெவல்லே இருக்கிறது வந்து எந்த யாரும் விரும்புகிறதில்ல படிப்படியாக எல்லாம் போய்தான் ஆகணும் வேதோ நித்திய மதீயதாம் அதிலருந்து என்னன்னா பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம் வேதோ நித்திய மதீயதாம் ஆரம்பித்து சாதன பஞ்சகத்தில் பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம்னு நாப் முப்பது உபதேசங்களையும் பார்த்தா தெரியும் எப்படி படிப்படியாக ஆச்சாரியால் அஞ்சே ஸ்லோகத்தில் சமஸ்த வேத சாஸ்திரங்களையும் சாதன பஞ்சகத்தில் கொடுத்துருக்காருன்னு தெரியும் அப்புறம் நீராஜன விதி குதா அடுத்தது இன்னொன்று இருக்குது அதுக்கப்புறம் பிரதக்ஷம் பண்ணுறோம் தீபாராதனை பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுறோம் பிரதக்ஷம் பண்ணுறோம் மந்திரபுஷ்மெல்லாம் சொல்கிறோம் அது வேறு விஷயம் அது பிரதக்ஷணத்தில் கொண்டுருக்குது பிரதக்ஷிணமனந்த பிரணாம அதில் தப்பு இருக்குது பிரமாணோத்வய வான் இருக்குது மாத்திங்க சம்ஸ்கிருதத்தில் தமிழில் சரியாக இருக்குது பிரணாமோத்வய வேதவாச்சாம வேற்றம் விதீயத்தை அந்தர் உதவாசன அனந்த பிரதட்சிணம் கதம் பல்லா இடத்துலையும் சர்வியபியாக இருக்கிறவ போய் எங்கே பிரதட்சிணம் பண்ணுறது வேதம் சொல்லுகிறது எத் பிரதட்சிணம் பிரக்கம்தி தேன பாப்மூன்வன்யந்தமஸ்தந்தமாதித்யமயன் குறவன் சகலம் பதிரமஸ்வாதிவசன் வேத நம்ம சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு சில பேருக்கு தெரியும் பார்த்துருபே தெரிஞ்சவழக்காக சொல்றேன் சில பேருக்கு யாருக்காது தெரியலன்னா விட்டுருவோம் அதை பற்றி கவலைப்படாது நிறைய பேர் சந்தியாவந்தனத்தையே விட்டாச்சு அல்ல இந்த சந்தியாந்திரம் பண்ணிட்டு அது அர்க்கியம் கொடுத்த உடனே நம்ம ஒரு பிரதட்சிணம் பண்ணுறோம் அதை பற்றி வேதம் சொல்கிறது மந்தே ஹாருணே துவீபே பிரக்ஷிபந்தி இந்த அர்கியம் கொடுக்குறோமே இந்த மூணு வேளை பிராமணர்கள் அர்கியம் கொடுக்கறதுனால என்னாகிறது தான் சொல்கிறது சாஸ்திரம் இந்த சூரிய பகவானை ராட்சசர்கள்லாம் வந்து சூரிய பகவானை வந்து ராட்சஸர்கள்லாம் வந்து மறைக்க பார்க்குறார்களாம் இந்த அர்கியம் கொடுக்குற போது என்னாகிறதா இந்த அர்க்யமானது தா ஏதா ஆஜ்ரி பூத்வா இது வஜ்ரமாக மா வஜ்ராயுதமாக மாறி விடுகிறது தான் தா ஏதா ஆ வஜ்ரி பூத்வா தா நிரக்ஷாகும் சி மந்தே ஹாருடே தீபே பிரக்ஷிபந்தி அதை என்ன பண்ணுறதா இந்த அர்கியம் என்ன பண்ணுறதுன்னா எங்கேயோ ஒரு தீவில் கொண்டு போய் கொண்டு போய் போட்டு விடுறதும் ஆனால் இதெல்லாம் வந்து முதல்ல புராண கதை மாதிரி இருக்கும் அப்புறம் இதுக்கு நிறைய தத்துவார்த்தம் இருக்குது எப்பாலும் நம்ம புத்திய கெட்ட எண்ணங்களாகிய ராட்சஸர்கள் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்போ நாம் அதை நினைச்சு அர்க்யம் கொடுக்கிற போது என்ன அந்த கெட்ட எண்ணங்கள் போயிடுது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இது வெஷ்டியாகவும் பார்க்கலாம் சமஷ்டியாகவும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிரதக்ஷணம் பண்ணுறோம் ஆத்ம பிரதக்ஷணம் தான் சொல்கிறோம் அதுக்கு பேன பாப்பா நமபூன்வந்தி அதனால பாப்பங்கள்லாம் போயிடுது அது என்ன பண்ணுறான் உத்தியந்தம் அஸ்தஞ்சந்தம் ஆதித்யம் அபித்தியாயன் உத்தியந்தம் ஆதித்யம் அஸ்தஞ்யந்தம் அபித்ய ஆதித்யம் உதிக்கின்ற சூரியனையும் மறைகின்ற சூரியனையும் நன்றாக தியானம் செய்து கொண்டு பிராமணகா வித்வான் சகலம் பத்ரம் அஸ்முதே வித்வான் பிராமணகா அறிவுள்ள அந்தணன் எல்லா நன்மைகளையும் அடைகிறான் இவன் மாற்றம் அடைகிறதில்ல உலகமே நன்றாக இருக்கட்டும்னு விழுந்து விழுந்த ஸ்தோத்திரம் அன்றான் எல்லாம் நன்றாக இருக்கட்டும் சன்னோ அஸ்துத் த்ரிபதே சஞ்சதுஷ்பதே ரெண்டு கால் பிராணிகள் சௌக்கியமாக இருக்கட்டும் நாலு கால் பிராணிகள் சௌக்கியமாக இருக்கட்டும் எல்லோரும் இன்புற்று வாழ்க இதுதான் எதுக்கு சொல்கிறேன் இந்த பிரதக்ஷிணம்ங்கிறதுலேருந்து அதுக்கு போயிட்டேன் நான் இந்த பிரதக்ஷம் பண்ணுறோம் எங்கேயும் வியாபகமாக இருக்கிறவரை போய் எப்படி பிரதக்ஷம் பண்ணுறது அதனால சன்னியாசிகளுடைய அனுஷ்டானத்துலேயும் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா இந்த முண்டகோபுரிஷத் மந்திரத்தை சொல்லிட்டு இப்படி இப்படி பண்ண வேண்டியதான் சிலதுலாம் இருக்குது அதுக்குள்ளேயே நிறைய தசநாமிகளுக்குள்ளே நிறைய வேதங்கள்லாம் உண்டுதில்லை அதனால் வந்து பிரம்மை வேத தமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்டாத் பிரம்மதக்ஷிணதா பிரம்மோத்தரதா அதஷ்டோர்த பிரசிருதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் அப்படின்னு சொல்லி சன்னியாசிகள் ஆத்ம பிரதட்சணம் பண்ண சொல்லியிருக்கு சன்னியாசர்மசாஸ்திரங்களில் அப்போ அப்படிதான் பிரதக்ஷம் ம கேட்ரிமாத் அச்சம் ப்ரமைவேதம் விஷ்வம் வரிஷம் பந்த பிரதட்சிணம் அனந்த பிரதட்சிணம் கதம் அதுவயூனா ஏ படிச்சி நம அதனால் எப்படி ரெண்டு வஸ் நான் பகவான் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கணும் அடிமைன்னு ஒருத்தன் இருக்கணும் ஆண்டவனும் கிடையாது அடிமையும் கிடையாது இருக்கிறதே ஒரு பொருள் இறைவன் என்றோ இறைவனை வழிபடுகின்ற பக்தன்னோ கிடையாது பகவானும் கிடையாது பக்தனும் கிடையாதுன்னா நமஸ்காரம் எப்படி சுவாமி பண்ணுறது கேக்குறா அத்வய வஸ்துனஹா பிரணாமா கதம் அவர் சொல்லுட்டார் நமஸ்குருமோ யதாபலம் விட்டார் என்னன்னா நம்ம விவகாரமாக கொஞ்சம் பாவனையில் பண்ணுறோம் அதெல்லாம் என்ன நம்ம தத்துவத்தை புரிஞ்சின்ற பிறகும் விவகாரம் எல்லாம் பண்ணுறதுனால அந்த விவகாரத்தில் வேணால் அளவு இருக்கலாம் ஒருத்தர் அதிகமாக பண்ணலாம் வாணிபம் செய்யணும் செய்வர் மா தவம் செய்யணும் செய்வர்ன்றது கைவல் என்ன பண்ணியது பண்ணாலும் பண்ணுவான் தபஸ் பண்ணாலும் பண்ணுவான்னு சொல்லியிருக்கு வாணிபம் செய்யணும் செய்வர் மா தவம் செய்யணும் செய்வர் ஆனால் அதனால் வெளியில் விவகாரத்தில் அப்படி பண்ணுற மாதிரி அவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக இவன் கேட்குறேன் அத்வய வஸ்தூனா பிரணாம கதம் பி நமஸ்கார எப்படி பண்ணுறது வேதவாச்சாம் அவத்தியசேதங்களே என்ன சொல்லுகிறது அது தெரியாதுங்கிறது எதோ வாச்சோ நிவர்த்தன் சொல்வது வாசன் எத வாச்சா நிவர்த்தன் அப்பிராப்ப மனசா சனந்தம் பிரம்மணோ வித்வா உபநேஷத்தெல்லாம் சொல்லுகிறது வாக்குக்கு எட்டாது நம்ம சாதாரணமாக எல்லா புஸ்தகஸ்தாமத்திலையும் பார்க்குறோம் அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சாம் அகோச்சரா அப்படி சொல்கிறோம் சொல்கிறது மாணிக்க வாச்சகர் சொன்னார் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே கடவுளை பார்த்து சொன்னார் வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன வேதங்களை என்ன சொல்வதுன்னா அந்த வஸ்துவை சொல்ல முடியல ஆனால் சொல்ல முடியலேன்னு சொல்றதன் மூலமாக சொல்றது வேதம்தான் அப்போ நான் வேதத்துக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலான்னு போனால் அதுவே சொல்ல முடியல என்னதுக்கு அந்த வேதம் கேட்டுவிடக்கூடாது நம்ம தான் எப்போ ரெடியாக இருக்கோங்க விடுறது என் நேத்து நேத்து வச்சனை நிதமாக அவதங்கள்னால் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி புரிய வச்சு விடுறது அது வந்து எப்படி இந்த கதை சொல்லுவாள் இல்லையா அந்த காலத்துக்குள்ளே உங்கள் ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டால் வரிசையாக நின்றுட்டு இருந்தாளா அவரா அப்படின்னா இல்லை அப்படின் இவரா நான் இப்படியே தன் கணவனை காட்டின அவள் தலை குனிந்து மௌனமாகி வெட்கமானாள் அந்த காலத்தில் இப்படி பாட்டே இருக்கு மௌனமானால் தலை குனிந்து வெட்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மாதிரி வேதம் என்ன பண்ணுமா இது இல்லை இது இல்லை நேத்தி நேத்தி நேத்தி தியாத்மா அப்படி சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு விஷயம் வந்து பேசாமல் பேசாமல் காட்டும் வேதம் அப்படின்னு சொல்றது கைவில்லை என்ன இது அல்ல இது அல்ல என்று சொல்லி பேசாமல் காட்டும் வேதம் ஆகையினால வேத வாசாம் அவேத்யச வேத வாக்குகளால் தெரிஞ்சு கொள்ள முடியாதது ஆனால் வேத வாக்கியங்களை எப்படி சொல்லி கொடுக்குறதுன்ன அது வந்து இதுன்னு நேரம் சுட்டி காட்டுறது இல்லை எதெல்லாம் அப்ரம்மனோ அதை நீக்கிடுறது பிரம்மன் ஸ்வயமாக விளங்கிறது அவ்வளோதான் வேதம் வாச்சாம் அவேத்யசிய கிம்பா ஸ்தோத்ரம் விதீயத்தை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது அத்வை வஸ்துவுக்கு அப்புறம் அடுத்து சொன்னார் பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே அங்கேயா உட்காந்துட்டுருக்கப்பறம் முடிஞ்ச உடனே எப்போ ந யாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய்ச அப்படி சொல்லி அக்ஷதியும் புஷ்பத்தையும் எடுத்து யஜேன யஜமே ஜந்த தேவாக சொல்லி இப்படின்னு சொல்லி பகவானை வந்து அஸ்மாத்து பிம்பாத்து ஆவாஹிதம் சோன் சோ தேவம் அதெல்லாம் இருக்கு நம்மள்கிட்ட நினைச்சுடா அமுக தேவம் அமுக சர்மா அப்படின்னு சொன்னா அந்த அமுக டேஷ்னு போடுறோம் சோன் சோன்னு சொல்றோம் அதுக்கு சமஸ்கிர ஒரு சொல்லு இருக்கு அமுக அமுக அமுக்க அமுக கோ கோத்திரம் அமு சம்பரம் அமு எனே அப்படிலாம் போடுவான் அமுகாப்தே அமுகாயணே அமுக சம்பத்சரே அமுக திதவு அமுக வாசரயுக்தாயான் அப்படி சொல்லி அமுக அமுகன்னு சொல்கிறது உண்டு அமுக கோத்திரோத்பவச அமுக சர்மணா இதெல்லாம் கேட்டால் பிடிக்கிறது இந்த எதுக்கு இந்த எல்லா நட்சத்திரம்லாம் சொல்கிறதுக்கு அந்த அமுக்க சொல்கிற மாதிரி இங்கே என்னத்த சொல்கிறது அமுக்கான்னு சொன்னது நான் உத்வாசனம் பண்ணுறதுக்காக சொன்னேன் அப்புறம் கடைசியில் அதை வேறு சொல்லுவோம் ஆவாகனம் ந ஜானாமி ந ஜனாமி விசர்ஜனம் பூஜாவிதி ந ஜானாமி சமஸ்வபரமேஸ்வர மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் திரியிருத்தம் பக்திஹீனம் ஹுதாசன ரெண்டு இருக்குது ரெண்டு பாட்டு இருக்கு எத்து தந்தமையாதேவ பரிபூர்ணம் ததஸ்துதே அப்படின்னா பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறோம் கேட்குறாரு உள்ளும் புறமும் நிறைஞ்சிருக்கான் பகவான் உள்ளும்புறமும் இருக்க அந்தர்பஹிஷம்ஸிதந்தர தது சர்வசியாசியபாஹியதான்னு உபனிஷத் சொல்கிறது ததேஜதி தன்னை ஜதி தத் தூரே தத்வந்திக்கே ததந்தரஸ்ய சர்வச தது சர்வசியபாஹ்யத அப்படி உள்ளும் புறமும் நிறைஞ்சிருக்கார் பகவான்னு சொல்கிறது பிரம்மன்னு சொல்கிறது அதுக்கு எப்படி உத்வாசனம் பண்ணுறது நீ சொன்ன உடனே போயிடுவாரா என்ன நீ சொன்ன உடனே வர்றார் ஆயிரம் ஆம்னால் வர்றார் உட்காடுறார் உட்காரரு இப்படின்னா உட்காந்துட்டார் அதாவது சில பேர்லாம் சொல்லுவாள் அவர் இருக்காரு அந்த மகாத்மா அவர் பிள்ளையார வந்து உட்காருன்னா அந்த ஆசிரமத்தில் உட்காந்துடும் அப்புறம் போயிட்டு வானா போய்டும் அவ்வளோ சக்தி அவருக்கு அப்படி சொல்லுவாள் நான் எல்லாம் கேட்டிருக்கேன் நான் ரொம்ப சீரியஸாக கேட்டிருக்கேன் ரொம்ப வருஷம் வந்து கே சொல்லுவாள் அவர் வந்து அப்படியே சொன்னார்னு வச்சவங்க கூட அந்த தேவத அப்படியே அவருக்கு பிரத்யக்ஷம் அப்படியே வந்து உட்காரும் பாருங்கோ சொல்லுவார் நானே ஆன வாய்ப்பேன் அப்படியா அந்த தேவத்தை பாருங்கள் சொன்னி ஆசனம் போட்டுவிட்டார் அப்புறம் அங்கே வந்துடுவோம் பூஜை பண்ணுற வரைக்கும் சிறசமையாக கையை கூட நீட்டி வாங்கிக்கும் இவர் எப்படி பார்த்தார எனக்கும் தெரியாது சொல்லுவார் நம்மளும் அது வந்து ரொம்ப ஆசையாக அந்த குழந்தை எல்லாம் கேட்குறது பாருங்க கதை சொல்கிறது இல்லையா காக்காய்க்கு ஒரு வாய் குருவிக்கு ஒரு வாய் சொன்னால் அதுமாதிரி கேட்குற மாதிரி உட்காந்து கேட்டுருக்கோம் ஆனால் அதனாலேயே நிறைய அது நம்பிடும் அதனால தான் நிறைய பிரயோஜனம் கிடச்சிது அதில் அப்படிலாம் சொல்லுவார்கள் இவர் சொல்கிறார் அந்தர்பகி சம்ஸ்தித உள்ளும் புறமும் நிறைஞ்சிருக்கிற அந்த பகவானுக்கு உத்வாசன விதி குதா எங்கே அனுப்புறது அதனால தான் அந்த பூஜையிலே ஒரு கிரமம் இருக்குது ஆக்சுவலாக நம்ம சகுண பூஜையே நிர்குண பிரம்மத்தை மனசில் வச்சுருக்கிற பூஜை தான் நிர்குண வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு ரூபம் கொடுக்கணும் ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தொல்லேடம் கொட்டாமோ மாணிக்க வாசகர் சொல்றார் ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லான் பகவானுக்கு ஒரு ரூபம் கிடையாது ஒரு நாமமும் கிடையாது ஆனால் அவருக்கு என்னென்னா சகசிரநாமம் ஆனால் அதில் போடலை நீங்கள் போட்டுங்க சகசிர ரூபம் ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு எல்லாம் தெளிவாக பாடியிருக்காங்க ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தெல்லேனம் கொட்டாமோ அந்த காலத்தில் கும்மி அடிக்கிறது பாட்டு பாடுறது எல்லாம் பகவத் சம்பந்தமாக இருந்தது எல்லாம் பகவானோட சம்பந்தப்பட்டதாக இருந்தது அப்படி தெல்லேனம் கொட்டுறதுன்னு ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டில் வந்து மாணிக்கவாதி அவர் நிறைய இப்படி தான் சொல்கிறார் தெள்ளேனம் ஒரு கொட்டி கையை கொட்டி விளையாடுற விளையாட்டு அந்த விளையாட்டில் ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்துகிறார் மஞ்ச இடிக்கிறதுல வந்து ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்துகிறார் ஆடிப்பச்சுண்ணம் இடித்தும் நாமே இப்படி பாடல்கள் எல்லாம் திருவாச்சகத்திலலாம் பார்த்தா அது தெரிகிறது ஆனால் பகவானுக்கு ரூபமும் கிடையாது நாமமும் கிடையாது நம்ம சௌரியத்துக்காக ரூபநாமங்களாம் கற்பனை பண்ணியிருக்கோம் அதுதான் சொல்லுகிறார் உத்வாசன விதி கத்த குத்த சகுண பூஜையவே சொல்ல வந்தேன் ஆத்ம பூஜை பண்ணிட்டு தான் ஆவாகனம் ஆத்மநேனமாக அந்தராத்ம நேர்மான் ஜீவாத்ம நேர்மான் ஞானாத்ம நேர்ம பரமாத்ம நேர்ம புஷ்பம்ிரசி தாரத் ஆராதிதோ மனுஷைஸு சித்தைர்தேவாசுராதையாணமஹேஸ்வர ஆக்தரகேதேதரஸ்வயை சகேத்துமித்தைர்பலவத்மனோஜவைராஜாஹி சீகிரம் மமஹவியோம் அப்புறம் இப்போ வரக்கூடிய ஸ்லோகத்தைச் சொல்லி தியானம் பண்ணித்தவாஹன ஆத்மூஜ பண்ணிட்டு அனதான புஷ்பம் போடுறதே பாருங்க இப்படி எடுத்து இப்படி போடுறதில்லை நம்ம தேசத்தில் மற்ற தேசங்கள்லாம் அப்படி போடுறவாலும் இருக்கா ஆனால் நம்ம தேசத்தில் ஒரு பழக்கம் என்னென்னா புஷ்பத்தை இப்படி தான் போடுவோம் இப்படி தான் போடுவோம் இப்படியே எடுத்து இப்படியே போடுறதில்லை அதோடய அர்த்தம் என்னென்னா இந்த அந்தகரணத்தில் மலர்மிசை ஏகினான் விடப்படாது டச்சு விட்டு விடப்படாது இல்லையா மலர்மிசை ஏகினான் அந்த மலர்மிசை ஏகினவன் தான் இப்படி இருக்கான் அப்படின் சொல்லிட்டு அர்ச்சனை போடுறதே இப்படி தான் போடும் பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு புஷ்பத்தை என்ன பண்ணுறோன்னு தெரியுமோ அதுக்கு ஒரு முத்ரையே இருக்குது அது கையே வராது இப்படி இருக்குது இந்த முத்ரை இதுக்கு பேர நெறியான முத்ரேன்னு பேர் எல்லாம் பண்ணி காமிச்சது தான் புரியும் இந்த முத்ரைக்கு பேர் நெறியான முத்ரேன்னு பேர் அந்த சுவாமிகிட்ட இருக்கிற புஷ்பத்தை இந்த முத்ரையினால் கையில் எடுத்து கண்ணில் ஊற்றி நெஞ்சில் வச்சு இப்படி உத்வாசனம் பண்ணணும் ஆக ஆத்ம பூஜை பண்ணித்தான் விக்கிரகத்துக்கு சக்தி கொடுக்குறோம் விக்கிரகத்தில் இருக்கிற சக்தியை பழையபடியும் என்ன பண்ணுறோம் ஆத்மா உள்ளேயே ஆக முடியும் இங்கே இருக்கிற பட்டியை திறந்து பகவானை வச்சு விட்டு பூஜையெல்லாம் பண்ணி பாவனையெல்லாம் பண்ணிட்டு பழையபடியும் உள்ளேயே பண்ணும் அதனால் அந்த லிங்காயத்தெல்லாம் என்ன பண்ணுற கழுத்துலேயே லிங்கத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான் சாப்பிட்ற போது நீங்கள் பார்க்கணும் அந்த லிங்காயத்தெல்லாம் அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு நேரத்தை பண்ணுவான் அந்த முதல்ல சாப்பாடு வச்சுருக்கு அந்த லிங்காயத்தை முதல்ல இதை கட்டுட்டுவான் அதை கழட்டினா சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்தை எடுத்து அதுக்கெல்லாம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்போ மூடிவிட்டு கண்ணில் ஒத்திட்டு அப்புறம் தான் சாப்பிட்றாரு எப்படிப்பட்ட கல்ச்சரு எப்படிப்பட்ட பண்பாடு இதெல்லாம் இருந்தால் அந்த வந்து ரொம்ப துஷ்டமான கீழான விற்த்திகளுக்கு மனசில் இடமே கிடையாது நல்ல எண்ணங்களை உள்ளே வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்குது எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது எத்தனையோ உபாயங்கள் இருக்குது அதில் நமக்கு வேண்டியது ருச்சி தான் ஆர்வந்தான் தேவை ஆர்வமும் இடைவிடாத ஈடுபாடும் இருந்துகிட்டே இருக்கும் அழுத்து போகக்கூடாது இந்த விஷயத்தில் மாத்திரம் அழுத்து போகக்கூடாது தோஷத்துங்கிறதுல அழுத்து போக மாட்டேங்கிறது மாற்றி மாற்றி தின்னு இருக்கும் அழுத்து போக மாட்டேங்கிறது இதில் அழுக்கப்படாது இந்த அழுத்துக்கிறது சலிச்சு போகிறது அப்படிங்கிறது இருக்கவே கூடாது இப்போ உத்வாசன விதி புத்தக அதுலையே ஆக்சுவலாக சகுண பூஜையிலேயே நிர்குணபரமாக தான் இருக்குது ஆனால் அதை நம்ம சரியாக இது பண்ணுறதில்ல இங்கே கொஞ்சம் ஆழமாக போகிறோம் அதில் இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் இன்னும் ஆழமாக இங்கே மேலும் உபதேசிக்கப்படுகிறது இந்த கருத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கார் பார்த்துங்க ஆவாகனம் ஆசனம் பாத்தியம் அர்க்யம் ஆச்சமநீயம் ஸ்நானம் வஸ்திரம் உபவேதம் கந்தம் புஷ்பம் ஆபரணம் அலங்காரம் ஆபரணத்தினால் அலங்காரம் தூபம் தீபம் நைவேத்தியம் தாம்பூலம் நீராஜனம் பிரதட்சிணம் பிரணாம நமஸ்காரா அப்புறம் வந்து ஸ்தோத்ரம் உத்வாசன விதி எத்தனை வருது நினைக்கிறேன் பதினாறு பதினாறா ஆபரணம் ஆசனம் என்னவே இல்லை ஆவாகனம் சரியாக என்ன இல்லை ஆவாகனம் ஆசனம் அப்புறம் பாத்தியம் அர்கியம் ஆச்சமனீயம் ஸ்நானம் வஸ்திரம் அப்புறம் உபவீதம் கந்தம் குங்குமம் இல்லையான்னு கேட்காதிங்கோ எல்லாம் அதில் வா கந்தத்தில் தான் நிறுத்திப்பாவா புஷ்பம் பத்தாச்சு ஆபரணம் தூப்ப தீப நைவேத்திய தாம்பூலை நீராஜனை பிரதக்ஷ பிரணாம உத்வாசன் இருபது விம்சதி உபச்சாரம் சொல்லப்படுறது அதை வந்து நம்ம இந்த அலங்காரம்னு போட்டு இருபத்தொன்னெல்லாம் வரும் ஏக்கவிம்சதி உபச்சார பூஜா அப்படி போட்டுக்க வேண்டியதான் இத்தனை உபச்சாரம் எப்படி சுவாமி பண்ணுறதுன்னா அவர் மெத்தடை மாற்றி சொல்கிறார் ஸ்லோகத்தை படிப்போம் ஸ்ரீ குருவாச்சாமி मायापुरी श्रद्धानदी மாயாரீஹய்ட்டம் ஷீ விமச்சிஜாஷேகை சிக அப்புணர்பவாய சகுணபரமாக பாஹ்யமாக பூஜை பண்ணிகிட்டு இருந்த ஒருவன் சகுணபரமாகவும் ஆந்தரமாக பூஜை பண்ணி கொண்டிருந்த ஒருவன் நிர்குணபரமான ஒரு பூஜைக்கு மாற்ற போகிறார் குருநாதர் அதை எப்படி அழகாக மாற்றுகிறார்ங்கிறத பார்க்கலாம் சகுண பூஜை பண்ணுற போதும் நிர்குணம் இருக்கு ஆனால் அங்கே சகுண பிரதானம் அவன் மனசுல வந்து சகுண ரூபம் சுருக்கமா இன்னொரு கோணத்துல சொன்னா நிமித்த காரணம் பலம்மா இருக்கு நிமித்த காரண புத்தி இருக்கே அது பலம்மா இருக்கு மனசுல ஏன்னா ஒரு ரூபம் இருக்கு சக்கரம் ச கிரீட்ட குண்டலம் கேட்கவே ஆனந்தமா இருக்கு சீத வஸ்திரம் சரசீருகே சஹாரவக்ஷஸ்தோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் பொன்னார் மேனியனே தமிழையும் சொல்லணுமே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே அதோடு சரி அதுக்கப்புறம் ஸ்துதி ஆனால் பகவானை வந்து சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் யா குந்தேந்து துஷார ஹார தவலா யா சுப்ர வஸ்திராவிரதா யா வீணாவர தண்ட மண்டித்தரா யா ஸ்வேத பத்மாசனா இதெல்லாம் ரூபத்தியானம் எல்லாம் ரூபத்தியானமாக இருக்குது அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்து நம்ம நினைக்கிறோம் அது அதே இது விஷ்ணுவே என்ன பண்ணுறோம் நமோஸ்தனந்தாய சஹசிரமூர்த்தையே சொல்கிறோம் மேகஸ்யாமம் பீத்த கௌசே வாசம் சொல்கிறோம் ஆனால் அதிலேயே மாற்றங்கள்லாம் உண்டு இது முழுக்க முழுக்க ரூபமே இல்லாத நினைக்கிறது ஏன்னா வேதம் வந்து என்ன பண்ணுகிறது சாஸ்திரங்கள் பிரம்மம்னு ஒரு வஸ்துவை சொல்கிறது அந்த பிரம்மம் வந்து ஜெகத்து ஜெகத்தெல்லாம் பிரம்மன் தான் சொல்கிறது அப்புறம் கடைசியில் சொல்கிறது அயம் ஆத்மா பிரம்ம சொல்லிடுறது அப்புறம் ஆத்மை இதம் சர்வம்னு சொல்கிறது நான் தான் எத்தனை சொல்கிறோம் எல்லாம் இறைவன் தான் சொல்கிறது ஒரு திருஷ்டி எல்லாம் பகவான் தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு திருஷ்டி எல்லாம் நான் தாங்கிறது இன்னொரு திருஷ்டி நான் தான் அத்தனை எல்லாம் நான் தான் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை எல்லாம் நான் தான்னு சொல்கிறது ஒரு திருஷ்டி ஆனால் அந்த திருஷ்டி அந்த நான்கிறது வேறே பிரம்மங்கிறது வேறே கிடையாது அப்போ நான் தான் எல்லாங்கிற போது எல்லா ரூபங்களும் என்மேல்தான் கற்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுக்குற வேதாந்த விஷயத்தை இவன் புரிஞ்சுட்டுருக்கான் அதை வந்து இப்போ பூஜை சொல்லி கொடுக்குறார் இவர் இவர் சொல்லிக் கொடுக்குற முறையை பாருங்கள் அகம் ஆத்மலிங்கம் ஆராதயாமி அகம் ஆத்மலிங்கம் ஆராதையாமி நான் ஆத்மலிங்கத்தை ஆராதனை பண்ணுகிறேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு அந்த வார்த்தை பருவம் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புல நைந்தும் காளாமணி விளக்கே உடம்பா உடம்பின் உடம்பினை முன்னம் எழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே இப்படி உடம்புக்குள்ள காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக நாவுக்கரசர் சொல்றார் இப்படி மகான்கள் எல்லாருமே இந்த சரீரம் இந்த கோயிலே கட்டியிருக்கிறதே நம்ம சரீர திருஷ்டி நம்ம படுத்தோமானா நம்ம ரெண்டு காலையும் வச்சோம்னா அதுதான் ராஜகோபுரம் அப்படி அதுலேருந்து தான் எல்லா தத்துவங்களும் சொல்லப்பட்டது நம்ம ஹயந்தந்தான் கர்ப்பகிரகம் அந்த ஹிரதயத்தில் மிளிர்கின்ற சைதன்யந்தான் பகவான் மலர் நிசை ஏகி அவன் நாங்கள் விஸ்தாரமாக சொல்லலை இருக்கிற ப்ராக்காரங்கள் எல்லாமே மனுஷ சரீரத்தை அடிப்படையாக வச்சு கட்டப்பட்டது தான் எல்லா கோயில்களும் சிதம்பரம் கோயிலாக இருக்கட்டும் மதுரை மீனாட்சிமன் கோவிலாக இருக்கட்டும் பிரம்மாண்டமான அத்தனை கோயில்களும் மனுஷரீரத்தை அடிப்படையாக கொண்டது தான் கோவில்கள் எல்லாம் இந்த கட்டங் கட்டடங்கள்லாம் ஆகையினால் ஆத்மலிங்கம் ஆராதையாமி ஆத்மலிங்கத்தை ஆராதனை பண்ணுறேன் அதனால தான் இந்த சிதம்பரம் கோயிலில் மூணு விதமான பூஜை இருக்குது நடராஜரை பூஜை பண்ணுறோம் அவர் பஞ்சகிருத்திய ரூபமாக இருக்கார் அந்த நடராஜ தாண்டவம் இருக்கே அது பஞ்சகிருத்திய ஞான ரூபம் அந்த நடராஜருடைய பிரபை இருக்க அந்த பிரபையில் வந்து ஐம்பத்தி அந்த அக்னி சுடர் இருக்கும் அது ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்கள் ஐம்பத்தி ஓரு சம்ஸ்கிருத இருக்கிற அந்த தாண்டவ மூர்த்தி ஆனந்த ஸ்வரூபமான ஜானானந்த ஸ்வரூபமான பிரம்மன் அதனால்தான் அந்த சைவ ஆதீனங்கள்லாம் அவர்கள் வெறும் நடராஜன்னு சொல்ல மாட்டார்கள் ஞானமா நடராசப்பெருமான் ஞானமா நடராசப்பெருமான் ஒரு நாள் அவர்கள் வந்து திருவாடு ஆதீனமோ தர்மபுரி ஆதீனமோ அவர்கள் வந்து ஞானமா நடராஜ பெருமான் சொல்லுவார்கள் தடவை ஞான மகா நடராஜா அதான் அர்த்தம் அது ஞானமா அதோடு நின்னுடும் மாநகராட்சி மாதிரி அதனால் அது ஞானமாக தான் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள் இருக்கட்டும் இப்போ அந்த சிதம்பரம் கோயிலில் நடராஜர் வந்து ரூபம் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கிறதோ இல்லையா அது வந்து ரூபாரூபம் அது ரூபம்னு சொல்கிறதா அரூபம்னு சொல்கிறதான்னு கேட்டால் ரூபம் மாதிரி இருக்குது ரூபம் இல்லாம இருக்கு அதனால் சிவலிங்கம் வந்து ரூபா ரூபம் அது தமிழில் அரு உருவம்னு சொல்லுவார்கள் உருவம் சிவலிங்கம் வந்து ரூபாரூபம் அப்புறம் அந்த வில்வமாலை போட்டு தீபாராதனை பண்ணுகிறார்களே சிதம்பர ரகசியம் அது வந்து அரூப தத்துவம் ஒரே சபையில் ரூபம் ரூபாரூபம் அரூபம் முதல்ல ரூபத்தை பூஜை பண்ணி அப்புறம் ரூபாரூபத்தை பூஜை பண்ணி அப்புறம் அரூபத்தை பூஜை பண்ணுறது இல்லை அரூபத்தை புரிஞ்சிக்கிறது தான் அரூப பூஜை புரிஞ்சதையே திரும்ப திரும்ப நினைக்கிறதும் அரூப பூஜை அதில் இங்கே வந்து கிரியா கிடையாது கிரியா கிடையாது பாவனையும் கிடையாது ஞாயம் வச்சு மானசீகமாக பகவானுக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது பாவனை வெளியில் பண்ணுறது கிரியா பாவனா பூர்வக்க கிரியா பூஜை வெளியில் பண்ணுறது பாவனையோடு கூடின பூஜை கிரியை பாவனை இல்லாட்டாலும் கிரியை கொஞ்ச நாள் கழித்து பாவனைக்கு பாவனைக்கு உபகாரம் பண்ணும் அதனால தான் பாவனை இல்லாட்டாலும் பரவாயில்ல கிரியே பண்ணுண்ணா சில பேர் சொல்லுவாள் சுவாமிஜி பூஜை பண்ணால் மனசு அந்த இடத்துல இருக்கணும் வந்து ஆவாக யாமி என்னாச்சு ஃபோன் அடிக்கிறதா பதில் சொல்லு அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்புறம் ஆசனம் சம பையாமி தப்பு இல்லாம சுவாமிஜி இப்படிலாம் சொன்னால் ஏற்கனவே எல்லோரும் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கா நீங்கள் வேலை சொல்ல நீங்கள் அப்படியாவது பண்ணுவோம் இடையில இடையில நிறைய பேர் விட்டு விடுறா இல்லையா பூஜை பண்ணுறது என்னத்துக்கு உங்களுக்கு கவனம் இல்லை செதறது பூஜை பண்ணுறது என்னத்துக்கு கவனம் செதறதுன்னா முதல்ல செதறத்தான் செய்யும் செதறின்னா செதறிட்டு போகிறது ஆனால் பூஜை விடப்படாது விடாமல் பூஜை பண்ணுறதா கொஞ்ச நாள் கழிச்சா என்ன ஆகும்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக செதறி செதறி பண்ணோம் பாருங்கோ அது சேர்த்துடும் சேர்க்க வைச்சோம் அதுக்கு அந்த சக்தி இருக்குது முதல்ல வந்து கிரியே பண்ணுறோம் அப்புறம் பாவனா பூர்வக கிரியா இருக்குது அப்புறம் கிரியையை வெளியில் விட்டுட்டு அந்த மானசீகமாக பண்ணுறோம் அங்கே பாவனா ரூபந்தான் ஆனால் இங்கே பாவனா ரூபம் இல்லை இது வந்து புரிஞ்சதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறது அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி நினைவுபடுத்திக்கிறேன் இந்த சன்னியாசிகள்னால் ராத்திரி தூங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது நிறைய இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நிறைய உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் இல்லை வேதாந்தம் தான் ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் இல்லை நீங்கள் படித்தது தான் நிறைய சுவாமிகளுக்கே தெரியாதுலாம் நீங்கள் படித்து வச்சிருக்கேன் அது உண்மை தானே சத்தியத்தை சொல்லி வந்து ஜெகத் பிரதிஷ்டா சர்வத்ர பிருத் யப்சுப்ர ரொம்ப ஒண்டர்ஃபுல் தியானம் அது ஜகத் பிரதிஷ்டா சர்வத்ர பிருத் யப்சுப்ரலீயத்தை புரியறது உங்களுக்கு என்ன புரியும் சில பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியும் புரிய கவலபுடா கேளு ஜிரா சர்விவியப்சு பிரலீய்தோதிஷ் பலீய்தோதிய பிரலீய தூங்குபுருவரு ஜோதிர்வய பிரலீயத்தை வோம்ன தச்சாவிய பிரலீயத்தை அவியுய்து பரம் கிச்சித் சா கஷ்ட சாாதி புரானோம் புருஷோமீசம் வே மோனவிஸ்மே சுஷுக்ரனுயே போதேன விஸ்மேத்துமூயம் நம் ஜிரஸுஷுத்தையாந்தவிசர்ஜனோவிஷையத்ம சகஜ மாதவாதீனாம் சா நித்ரா சுகதாயினி சேஷசாயி ஸ்வயம் மாதமோகம் இப்படி சொல்லிட்டு தூங்கணும் சன்னியாசி தூங்கிறதுக்கு உள்ளது இல்லை சுவாமியெல்லாம் என்ன தான் பண்ணுறான்னு தெரியாதோ இல்லை அதுக்காக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் என்னதான் இன்னும் வீடு வீடு இன்னும் இல்லை இன்னும் கல்யாணம் இல்லைன்னா இன்னும் இல்லை வாழல என்னத்தைத்தான் பண்ண போகிற உலகத்தில் அப்படின்னா எல்லா கிரமம் கற்றுக் கொடுத்துருக்கா பெரிய வாழ்னா இன்னும் குறவே கிடையாது ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம் அவ்வளோதானே ஒன்றும் பெரியவாழ்லாம் நமக்கு கொடுத்துருக்குற செல்வத்துக்கு கொஞ்சம் குறவே கிடையாது நிறைய இருக்குது எதுக்கு சொல்கிறோம் அப்படியே ஒடுக்கிறது பாருங்கள் எச்சேத்வான் மனசினி எச்சே தத் எச்சே ஜான ஆத்மனி எங்கேயோ கேட்ட கடோபனிஷத் மந்திர மனசினி யச்சேத் தத் யச்சேத் ஆத்மணி ஞான ஆத்மனி மகத்தினி யச்சேத் தத் யச்சேத் சாந்த ஆத்மனி இதெல்லாம் நினைச்சுக்கிற போது என்ன இருந்தால் அது ஒடுங்குறது அதனால வந்து இது என்னன்னா எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் நினைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாவனை பண்ணுறது வேற மனசுக்குள்ளே அழகா பழனி முருகனை நினைச்சுக்கிறேன் பாட்டு பாடுறேன் மனசுக்குள்ளேயே மானச பாராயணம் மானசபம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன் முருகா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணுறேன் மீனாட்சியை நினைக்கிறேன் வெங்கடாச்சரபதியை நினைக்கிறேன் எல்லாம் பாவனை ஆனால் இங்கே சொல்கிறதெல்லாம் வந்து ஞானம் ஞானத்தை குருக்கிட்ட படித்ததை ரீகலக்ட் பண்ணி திங்க் பண்ணுறோம் நாஸ்தி புத்திர யுக்தசிய நச்சா அந்த இடத்துல பாவனான்னா நிதித்தியாசனம் தச்சாபாவய தாந்திர சுகம் ஆகையினால இங்க தியானம் சொல்லிக் கொடுக்கிறார் ஆத்மலிங்கம் ஆராதையாமி ஆத்மலிங்கத்தையே நான் ஆராதனை பண்றேன் எப்படின்னா மணி சன்னிபம் ஆத்மலிங்கம் ஆத்மலிங்கத்துக்கு விசேஷணம் மணி சன்னிபம் ஆத்மலிங்கம் ஸ்பட்டிகம் மாதிரி இருக்கிற சைதன்யத்தை நினைக்கிறேன் சொல்லப்போனால் மணி சன்னிபம்னா நிருபாதிகம் அப்படி போட்டுக்கணும் நிருபாதிக்கம் நிரூபாதிகம்னால் என்னென்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே எதான் சொல்கிறேன் அடிப்படை வேதாந்தம் தெரியணும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் தினம் குறையணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த குரலும் கீதையும் இருக்கிற லெவல் வேறு இது வேறு ஏன்னா நெரு வார்த்தையெல்லாம் புது பழகின சொற்களெல்லாம் சொன்னால் தான் சரி வரும் இல்லாட்டி எனக்கும் ஒரு நிரூபாதின்னு ஆரம்பித்தேன்னா அதுக்கு விளக்கம் சொன்னால் இன்னைக்கு கிளாஸே போயிடும் அதனால நிருபாதிகம்னு சொன்னா எந்த விதமான உபாதிகளும் இல்லாதவர்னா உபாதின்னா என்ன சுவாமின்னா கேர் ஆஃப் வேதாந்த வகுப்பு அதனால் நிருபாதிகம் மணி சன்னிபம்னு சொன்னா எந்த விதமான உபாதியும் கிடையாது நான் யாருன்னு கேட்டா நான் வந்து மனிதன் கிடையாது நான் ஜீவன் கிடையாது நான் மனிதன் கிடையாது நான் பிராமணன் கிடையாது நான் ஜீவனும் கிடையாது என்னதான் அஹம் நருபிகுத்தியம் ஆராமி நித்தையாமித் ஒரேருமே தம்பிதாத்த ஒருவேளை நான் இதுக்கு தான் வந்தேனோ என்ன சுவாமிஜி ரெண்டு ரெண்டரை மாதம் லீவ் இல்லையா நீங்கள்லாம் மறந்து விடப்படாது சொல்கிறதுக்கு வந்துருக்காங்க ஆத்மசமஸ்தம் மன கிருத்வா நான் கிஞ்சிதபி சிந்தைய ஜூன் மாதம் வந்துடுவார் வேற எதுவும் நினைக்காது தியானம் பண்ணு ஆராதயாமின்னா அனுசந்ததாமி அனுசந்தானம் கரோமி ஆராதயாமின்னு பாவனை கிடையாது நான் உள்ள ஒரு ஆத்மனை இங்கே தியானம் பண்ணிட்டு அது மினுக்கு மினுக்குன்னு மின்ன்றதுன்னு தான் ஏற்கனவே அவனுக்கு நிறைய மின்றது வெள்ளை எழுத்து ப்ராப்ளம் வரும் இந்த இப்போ ஆத்மாவை பற்றி ஒரு ஒரு புஸ்தமெல்லாம் போட்டிருக்காங்க ஆத்மானா என்னென்னா இப்படி ஒரு பெரிய வெள்ளையாக ஒரு போட்டு அதுக்குள்ளே ஒரு செகப்பு லைட்டு அது பார்த்துட்டே அப்படியே பார்த்துட்டு அதுதான் ஆத்மா உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு அது ஜோதி ரூபமாக இருக்குது அப்படியே பிரகாஷமாக இருக்குது கோடி சூரிய பிரகாஷம் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படியே நினச்சி நேரும் அது ஜோதி ரூபமா இருக்கு அது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே புரியாது ஒன்றுமே நல்ல நாள் இல்லையே சாதாரணமாக வெளியில் தெரியறதே தெரிய மாட்டேங்கிறது உள்ளுக்குள்ளே கண்ணை மூடின்னு ஒரு ஜோதி தெரிகிறது பாருங்கண்ணா அப்படிலாம் இல்லைப்பா இது வந்து உணர்வுன்னு சொல்கிறோம் எல்லாவற்றையும் எதன் எதன் எதன் துணை கொண்டு அறிகின்றோமோ அந்த அறிவை நினைக்கின்றோம் அறிவை நினைக்கின்றோம் அறிவால் அறிய முடியாத அறிவுக்கு அறிவான அறிவை நினைக்கின்றோம் அதாவது ஸ்வரூப ஜானத்தை பற்றின விற்பிஞான அனுசந்தானம் ஸ்வரூப ஜானத்தை பத்தினு புரியுறதா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன் பரிபாஷை சொற்கள் எக்கச்சக்கமாக பயோ பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதனால் இதை சொல்லாமல் இருக்க முடியாது பரிபாஷை சொற்கள் இந்த எல்லாம் அதுக்குன்னு ஒரு மொழி இருக்கும் இல்லையோ டெக்னிக்கல் டேர்ம் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு பற்றின அனுஸ்மரணம் விடாம ஸ்வரூப ஜான பல கோணங்களில் சிந்தனை பண்றது அதுதான் ஆராதையாமி மணி சன்னிபம் நிருபாதிகம் ஆத்மலிங்கம் ஆராதையாமி இது ஒன்றும் உள்ள லிங்கம் எல்லாம் கிடையாது நம்முடைய உணர்வையே நாம் நினைக்க நம்முடைய தப்பு உணர்வே நான் நானே உணர்வு சைத்தன்யமே நான் நானே சைத்தன்யம் அந்த சைத்தன்யமாக இருக்கிற என்ன நான் நினைக்கிறேன் அது எதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அகம் ஆராதையாமி அகம்னா கர்த்தா ஆயிட்டேன் ஆராதையாமி கிரியா கிம் ஆராதையாமி ஆத்மலிங்கம் ஆராதையாமி அப்படின்னா கர்த்தா கர்மா கிரியா அப்புறம் கரண வேறு வரணும் எல்லாம் கிடையாது இங்கே அதுக்கு நல்ல ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் உங்களுக்கு யோந்துகோந்தரமாக தோதிரேவய சயோகி பிரம்மனிர்வாணம் பிரம்மபூத்தோதி கட்சதி அஞ்சாவது அத்தியாயத்தில் அந்த சுக அந்தரமாக அந்தர்ஜியோதி அந்த இடத்துல அந்த சப்தத்துக்கு ஆத்மான அர்த்தம் அந்த ஆத்மான அர்த்தம் அதனால் வேறு கிடையாது இங்கே கர்த்தா கர்மக்ரியாலெலாம் கிடையாது பூஜை பண்ணுறவன் பூஜை பண்ணப்படுறதுங்கிறதுலாம் கிடையாது ஸ்வரூபத்தியானம் அது எங்கே இருக்குன்னா மாயாபுரி ஹிருதய பங்கஜ சந்நிவிஷ்டம் மாயாபுரி ஹிருதய பங்கஜம் இந்த மனசுங்கிறது ஒரு மாயாபுரி இது பார்த்தா விசாரம் பண்ணினா காணாமல் போய்டுறது இதுக்கு உயிரே இல்லை ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு ஒரு க்ண அநியத ஸ்வபாவகா ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு விதமாக இந்த மனசு இருக்கு இது ஒரு மாயா காரியம் அது இந்த மனசுங்கிற இந்த அந்த கரணத்தில் ஹிருதய பங்கஜம் என்னது மலர் நிசை சந்நிவிஷ்டம் நன்றாக வெளிப்படுகின்ற உள்ளத்தினுள் உணர்வாய் ஒளிர்கின்ற அவ்வளோதான் உள்ளத்தினுள் உணர்வாய் ஒளிர்கின்ற அந்தத்தில் பிரகாசிக்கின்ற சைத்தன்யத்தை ஹய பங்கஜ சந்நிவிஷ்டம் ரொம்ப கிளியராக இருக்கு நமக்கு மற்றதெல்லாம் என்னன்னு தெரியல ஆனால் நான்கிறது தெரிகிறது நான் என்னவாய் இருக்கேங்கிறதுல தான் சந்தேகம் நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு நம்ம கம்ப்ளீட்டாக சொல்ல முடியுமா நம்ம மனசே நமக்கு தெரியல இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம மனசை நாம் வந்து ரொம்ப பிரயத்தனம் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசில் என்னென்னா சப்கான்ஷியஸில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் சப்கான்ஷியஸோ அன்கான்ஷியஸோ ஏதோ வச்சுக்கோ அதில் வந்து ஆழ் மனம் தமிழ்லேயே சொல்லிடுறேன் ஆழ் மனதில் என்ன இருக்கிறது நமக்கே தெரியாது ஆனால் நான் இருக்கிறேன் என்பது தெரிகிறது என்னை சார்ந்துள்ள மனதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது தெரியவும் முடியாது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது என்னவோ வந்துட்டு போகட்டும் இன்னொரு பாஷை சொன்னா எக்கேடு கெட்டு போட்டு நான் நல்ல வழியில் கொண்டு போய் அதை உட்காத்தி வச்சாச்சு அதுக்கு பிறகும் அது என்னவா அது அது என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு யார் சொல்கிறான் ரொம்ப நாள் வேதாந்தத்தில் ஊர்னவன் நினைக்கிறான் அப்போ சன்னி என்ன அர்த்தம் சொல்கிறேன்னா நன்றாக தெரிகிறதுன்னு அர்த்தம் மனசு நன்றாக தெரியலை உடம்புக்குள்ள என்னெல்லாம் தகராறு பண்ணிட்டு இருக்கோ என்னக்கே போனால் இந்த பிளாக்கு எப்போ ஆச்சோ தெரியாதும்பா அதனால் உடம்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ தெரியாது வெளியில் இருக்கிறதும் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது ஆனால் எனக்கு என்ன நன்னா தெரியும் அதனால் சம்மிவிஷ்டம் நான்கிறது தெரியும் என்னோடய சம்பந்தப்பட்டிருக்கிறதெல்லாம் பற்றி எனக்கு தெளிவாக தெரியாது தெளிவாக தெரிய வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது ரொம்ப ஸ்புட்டதையாக அனுபவியது அகம் அகம் அனுபூயத்தை வார்த்தையே போட முடியல இருந்தாலும் நான் நான்கிறது எனக்கு நன்றாகவே தெரிகிறது ஜாகிரத்வப்ன சுத்தி சுஸ்புடத்தராஜும்பத்துமாதி காந்த தனுஷு नच பிரோத்த ஜக்திணி சைவாஹம் நவிதி திருடப்பிராப்பேத்லோஸு சோ ரிஜோஸ்து குருரித்தேஷா மனிஷா மம என்ன நினச்சி பாருங்க சன்விஷ்டம் அப்படி இருக்கு இது அபிஷேகம் பண்ணுறானா ஸ்ரீ விமலித்தஜல அபிஷேகை குரு பக்தி ஈஸ்வர பக்தி ஷாஸ்திர பக்திங்கிற ஸ்ரத்தாங்கிற ஜலத்தை அபிஷேகம் பண்ணுறானா இந்த சிந்தனைக்கு காரணம் என்னென்னா குரு ஈஸ்வர சாஸ்திர ஸ்ரத்த தான் காரணம் அது பூர்வமாக சிந்தனை பண்ணுறான் அப்படி பண்ணி என்ன பண்ணுறான்னா புஷ்பம் போடுறானா என்னென்னா விடாமல் தியானம் பண்ணுறது நித்தியம் சமாதி குசுமைஹி பூ ஆராதயாமி அதோடு கனெக்ட் பண்ணிக்கணும் நித்தியம் சமாதி குசுமை நித்யம் ஆராதையாமி நித்யம் ஆராதையாமி சதா ஆராதையாமி சதா சர்வதா சர்வதா சர்வதா சர்வத்தா சர்வதானா எப்பொழுதும் சர்வதானா எப்படியாவது அதையே நினைக்கிறேன் சர்வதா சர்வதா ஆராதையாமி எதுக்கு பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த தேகாபிமானம் லோகாபிமானம் வேண்டாம் அப்புனர்பவவாய அப்புனர்பவாய ஆதையாமி நித்ம் ஆதையாமி ஜலாபிஷேகை ஆராதையாமி சமாதி குசுமை ஆராதையாமி சந்நிவிஷ்டம் ஆத்மலிங்கம் ஆராதமி மேலும் அடுத்த ஸ்லோகங்களையெல்லாம் நாளை தொடர்ந்து பார்ப்பதற்கு ஆதிசங்கரர் குருவருள் திருவருள் நமக்கு துணை புரியட்டும் मूर्ति भेद देहाय ஈஸ்வரோரு மூர்பேதவி வோமவதுவா திணாமூரே நம ஓம் ஷாதி ओम। शान्ति शान्ति शान्ति ही